ஹரி ஓம் அனைவருக்கும் நமஸ்காரங்கள் இந்த மூன்றாவது அந்தர்யோகத்தில் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயத்தின் சாரத்தை பார்க்க இருக்கின்றோம் பகவத்கீதையில நம்ம நாட்டினுடைய பகவத்கீதைங்கிறது ஒரு முக்கியமான நூல் இந்து மதத்துக்கும் முக்கியமான நூல் இதுல அவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றப்பட்டிருக்கு இதனுடைய மகிமையை பற்றி நிறைய சொல்லி ஆச்சு முதல் அத்தியாயத்தில் போர்க்களத்தினுடைய வர்ணனை இந்த கீதை ஆரம்பிப்பதற்கு உண்டான சூழ்நிலை முதலில் சொல்லப்படுகிறார்கள் போர்க்களத்தில் யாரெல்லாம் இருக்காங்க பிறகு அதுல அர்ஜுனனுக்கு பற்று வருகிறது உறவினர்களை பார்ப்பவுடன் பற்று வருகிறார்கள் பற்று என்னவாக மாறுகிறது சோகமாக மாறுகிறது பற்றின் காரணமாக அவர்கள் இறந்து விடுவார்களோ என்று எண்ணி போரே ஆரம்பிக்கல சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே துரோணரையும் தன்னுடைய குருநாதர் துரோணரையும் பாட்னார் பீஷ்மரையும் கொன்று விடுவோம் அவர்கள் இறந்து விடுவார்கள் என்று கற்பனையிலேயே இவனுக்கு சோகம் வந்துருச்சு யாரு செய்க போதானே தெரியல அந்த சோகம் வந்துவிட்டது பற்றினால் அந்த சோகத்தின் விளைவாக தர்மம் எது அதர்மம் எதுன்னு அவனுக்கு தெரியல நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியல குழம்பு போயிருக்க முதல் அத்தியாயத்தில் போர்க்கள வர்ணனை பற்று சோகம் குழப்பம் இது நாளும் சொல்லப்படுபடு இதெல்லாம் விரிவா பார்த்துட்டோம் இப்ப அதனா போனால் அது ஏன் புரிய முதல் அத்தியாயத்தில் பகவான் கிருஷ்ணன் உபதேசத்தை ஆரம்பிக்கவே இல்லை ஒரு மனிதனுக்கு உபதேசம் சேவை எப்படி இருக்கு அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக முதல் அத்தியாயம் இதுல முக்கியமான விஷயம் சோகம் துக்கம் இந்த துக்கங்கிறது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒரு விஷயம் அது எறும்புலரில் தேவர்கள் வரைக்கும் ஒன்று தேவலோகத்தில் இருக்கவங்க கஷ்டம் இல்லைன்னு நினைச்சுறாதிங்க அவங்கள அறக்கறைகள் பயணித்து அதனால எல்லாருக்குமே கஷ்டம் இருக்கு இவன் கஷ்டப்பட்டாங்க அதை நீக்குவதற்காக இரண்டாவது அத்தியாயத்தில் இருந்து பகவான் உபதேசத்தை ஆரம்பித்தார் முதல் அத்தியாயத்தினால் என்ன சொன்னான்னு அப்படியே கேட்க ஒரு வார்த்தை படி பேச முதல்ல யாராவது தன்னுடைய கஷ்டத்தை சொன்னா கேட்டு பழனும் கூட கூட பேசக்கூடாது அப்படி கேட்கல கிருஷ்ணர் கேட்டு முடிச்சுட்டு ஒரு வார்த்தைக்காக ஜஸ்ட் ஒரு உபதேசம் பண்ணுவாரு அப்புறம் திருப்பி ஆரம்பிச்சிருக்கணும் இரண்டாவது அத்தியாயத்தில் அர்ஜுனன் எப்படி சிஷியனாக மாறுகிறான் ஒரு சிஷியனாக அதுக்கு என்ன தகுதின்னு சொன்னார் அர்ஜுனன் சிஷியனாக மாறலான் மாறின உபதேசத்தை ஆரம்பிக்கிறார் அதில் முக்கியமான கருத்து துக்கத்திற்கு மூல காரணம் அறியாம சுயத்திற்கு எத்தனையோ காரணம் இருக்கு பணம் இல்ல அது இல்ல இது இல்ல ஏன்னா குடும்ப இல்ல வீட்டுல சரி இல்ல அவங்க சரி இல்ல இவங்க சரி எத்தனையோ காரணம் இருக்கு எல்லாத்துக்கும் கடைத்தராய் கடைசியா கொண்டு போனோம்னா அறியாம காரணம் அஜானம் காரணம்னு சொன்னார் அப்ப அறியாம நீங்கணும்னா ஞானம் ஞானம் வந்து அறியாம போகும் அறியாம போனா துக்கம் கொண்டு சொல்லி ஃபர்ஸ்ட் ஞானத்தை உபதேசம் செய்ய ஒருவேளை ஒரு நல்ல பக்குவம் இருக்கலாம்னு சொல்லி ஞானத்தை உபதேசம் பண்ணார் என்ன ஞானம் நான் யார் ஆத்மானா என்ன இந்த அனாத்மாவா என்ன ஆத்மா அழியாது அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க அனாத்மா அழிஞ்சது ஆகும் அது மாற்ற முடியாத ஒரு விதி ஆத்மானா உள்ள இருக்கப்படி உயிரோட குழந்தை வச்சுக்கோங்க உயிருக்கு மேலான ஒரு தத்துவம் இருக்கு அது வந்து என்னைக்கு அழியாது அழிக்க முடியாது அதனால அவங்க இறந்து போவாங்க கவலைப்படாக்கூடாது உடம்புன்னு நினைச்சிட்டு இருக்கேன்னா உடம்ப ஒன்றால காப்பாற்ற முடியாது அதுக்கு ஒரு லிமிட் வைக்க முடியும் யார் உடம்பா இருந்தால் அழிஞ்சதே ஆர்வம் திருமூல கூட மூவாயிரம் வருஷம் இருந்தாருன்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு வருஷம் சூட்டெல்லாம் குறைக்கலாம் அதனால உடல் ரீதியாக அதற்கு வரக்கூடிய குளிர் வெப்பம் அந்த மாதிரி மரணம் வளர்ச்சி அதாவது இளவயது குழந்தை பருவம் இளம்பருவம் முது பருவம் எல்லாம் வந்துதே ஆகும் அதை தடுக்க யாராலும் முடியாது அதனால அதை நினைச்சி கவலைப்படாது ஞானத்தை வச்சு எவ்வளப்படாத உடம்ப நினச்சி கவலப்படாது தர்ம போலி வாழ்க நீ தர்மதிப்தம் பண்ண போற அதனாலேயும் கெவலப்படாதீங்க பிறகு இந்த டாபிக் முடிஞ்சவுடனே என்ன சொன்னார்னா இதெல்லாம் எனக்கு புரியலை அப்படின்னு சொன்னால் கர்மயோகம் கர்மயோகத்தை பத்தி சுருக்கமா சொன்னார் இந்த தத்துவம் புரியணும்னா மனப்பக்குவம் வேணும் மனப்பக்குவத்துக்கு கர்மயோகம் கர்மன் அதிகாரத்தில் சுருக்கமா சொன்னார் இப்ப முனிப்பாயத்துல தெரிவா பார்க்க பார்க்க அதனால அது விட்டுலாம் பிறகு நாலாவது ஞானம் அடைந்தவனுடைய லட்சணம் என்ன ஞானத்தினுடைய பிரயோஜனம் என்னன்னு சொல்லி நாலு விஷயம் ரெண்டாவது சொன்னார் அர்ஜுனன் சிஷ்யனாக மாறுவர் அதனால நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் நாம சிஷியனா இருக்கிறோம்னா எப்படி இருக்கும் தெரிஞ்சுக்க இரண்டாவது ஞானயோகம் ஆத்ம தத்துவம் அனாத்ம தத்துவம் நான் யார் உடம்பா உயிரா அது ரெண்டுனுடைய தன்மைகள் என்னென்றது மூணாவது இந்த விஷயம் புரியவில்லை என்றால் கர்மயோகம் செய்து பிறகு ஞான யோகத்துக்கு வர வேண்டும் என்று சொல்லி கர்மயோகத்தை பத்தி சுருக்கமாச்சு மரம் பிறகு ஞானத்தினுடைய பலனை சொன்ன ஞானத்தினுடைய பலன் என்ன இவ்வுலகத்துல இப்ப இருக்கும் போதே சந்தோஷமா என்ன கஷ்டம் வந்தாலும் ஆனந்தமாக இருக்க முடியும் இறந்த பிறகு வழக்க மாட்டோம் இது ரெண்டு தான் ஞானத்தினுடைய பயன் இதை சொல்லிட்டு மூணாவது தியாய்க்கிறார் மூணாவது தியாயத்து பேர் இந்த கர்மம் கர்மம் சொன்னா வேற மாதிரி நினைச்சிடக்கூடாது அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒருத்தர் எல்லா கர்மையை பற்றி பேசி முடிச்ச பிறகு சித்தமான சந்தோ பேட்டி கேட்டார் அந்த கர்ம கர்மம் பேசுறீங்க இல்ல இறந்த பிறகு செய்கிறது தான் அதுதான் கேட்டார் இது எப்படி இருக்க இறந்து செய்வாங்க இல்லை பண்ண ஆடாதனால கேட்டார் கர்மம்னா செயல் அர்த்தம் நாம் செய்கின்ற செயலுக்கு சம்ஸ்கிருதத்தில் கர்மம்னு பேரு ஏன்னா கர்மம் கர்மம்னு வந்துட்டே இருக்கான் ஏதோ கர்மம்னா வேற ஏதோ அர்த்தம் புரிஞ்சுக்கூடாது முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் கர்மம் சீக்கிரத்து செயல் அல்லது ஆக்ஷன் யோகம்னு தலைப்புன்னு ஒரு அர்த்தம் நம்மை உயர்த்துவதுன்னு சாதனைன்னு ஒரு அர்த்தம் செயலின் மூலமான சாதனை செயலின் மூலமாக நம்மை நாம் எப்படி உயர்த்துவது அப்படிங்கிற கருத்து கர்ம யோகம் இந்த தலைப்பினுடைய அர்த்தம் இப்ப இந்த அத்தியாயத்தில் நாலு விஷயம் சொல்லப்பட்டு ஒன்று இரண்டு விதமான வாழ்க்கை முறை இரண்டு விதமான சாதனைகள் ரெண்டாவது கர்ம யோகம் இந்த அத்தியாயத்தினுடைய தலைப்புக்கு என்ன விளக்கம் மூணாவது லோக சங்கர கழகம் அதாவது உலகை நல்வழி படுத்துதல் பொறுப்பு என்ன செய்யணும் நாலாவது இந்த கர்மயோகம் செய்வதற்கு எது தடை அந்த தடையை நீக்குவதற்கு என்ன செய்யும் இரண்டு விதமான வாழ்க்கை முறை அதற்கு இரண்டு விதமான சாதனைகள் ஒன்று கர்மயோகம் இரண்டாவது தலைப்பு மூணாவது தலைப்பு லோக சங்கர தொடக்கம் உலகை நல்வழிப்படுத்துவதற்காக செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று நாலாவது கர்மயோகம் செய்வதற்கு எது தடை அதை நீக்க என்ன உபாயம் நாலு விஷயம் இந்த மூணாவது அத்தியாயத்தில் இருக்கு ஞானயோகம் ரெண்டு சாதனை இதற்கு ரெண்டு வாழ்க்கை முறைகள் கர்மயோகம் ஞானயோகம் எல்லாரும் செஞ்சு ஆகணும் சாமியார் செய்யலாம் குடும்பத்தர் செய்யக்கூடாது இல்லை குடும்பத்துல இருந்தாலும் இல்லறது சன்னியாசியா இருந்த காலம் ரெண்டு சாதனையும் செய்யணும் இதில் இல்லற வாசிகளுக்கு உகந்த சாதனை கர்மயோகம் சன்னியாசிகளுக்கு உகந்த சாதனை ஞான யோகம் பொதுவாக ஆன்மீக வர்றோம் வந்த உடனேயே பல சாதனை சொல்லுவாங்க கடமையை செஞ்சா போதும்னு ஒருத்தர் சொல்வாரு ஒன்னும் வேணாம் மக்களுக்கு சேவை செய்ய அதுவே போதுக்குவாரு வேணாம் இப்போ ராமான் ஒரு தடவை சொல்லு உனக்கு மோச்சம் கிடச்சிடுச்சு சொல்றாரு இல்லை ராமான் ஒரு தடவை சொல்லி இப்போ மோச்சம் கிடச்சி ஒருத்தர் சொல்வார் பிறகு பிரார்த்தனை பண்ணு கோயிலுக்கு போ இப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம் எதை செய்கிறதுனே தெரியாது ஆன்மீக வாழ்க்கைக்கு வந்தால் வர்றதுக்கு முன்னாடியாவது பேசாமல் எந்த கோயிலுக்குலாம் போயிட்டு வந்துருப்பாப்போம் வந்த பிறகு சாமியார் பழக்கி விட்டுருவார் எப்படி பழக்க ஒரு சாமியார் என்ன பண்ணுவார் நீ சவம் ஒன்றும் பண்ணால் போன்றார் இன்னொருத்தர் அதெல்லாம் பண்ணால கர்மயோகம் பண்ணு இன்னொருத்தர் பக்தியே போதும் மோட்சத்துக்கு கொண்டு போய் சேர்த்திருந்தாரு கர்மயோகம் ஞானயோகம் பக்தி பூஜை சபா எல்லாம் கர்மயோகத்துல அடங்க ஞானயோகங்கிறது விசாரம் தத்துவத்தை விசாரம் சன்னியாசிக்கு அதிகமான நேரம் இருப்பதால் அவன் ஞானயோகத்திற்கு போகலாம் பக்குவம் விரும்புறாங்க பக்குவம்லாட்டி அவனும் கர்மயோகமே செய்யும் இல்லறவாசிகளுக்கு உகந்தது கர்மயோக வாழ்க்கை முறை அதனால இல்லறவாசிகள்னா கர்ம யோகம் செய்யணும் இங்க என்னன்னு சொன்னா அர்ஜுனனுக்கு ஒரு சந்தேகம் இரண்டாவது அத்தியாயத்துல தூக்கத்தை ஞானமே போக்கம் கிட்டே இருக்க ஞானயோகம் போக்கம்னு ஆரம்பிச்சா இருக்க முடிக்கும்போது ஞானத்தின் பலன் வந்து மோட்சத்தை கொடுக்கணும் அப்படின்னு இங்கேயும் சந்தோஷமா மோட்சத்தை கொடுக்கணும் சரிட்டா இருக்க பிறகு போர் செஞ்சு கடமை ஏஞ்சு நான் வந்தேன் மோட்சத்தை தருமுன்னா டெல்லிக்கு பக்கத்தில் இருக்கு குருச்சேத்திரம் அந்த போர் நடந்த இடம் டெல்லிக்கு பக்கத்தில் எழுபது கிலோமீட்டர் வந்து சொல்லுவாங்க நான் போனதில்லை இன்னைக்கு இருக்கான் அந்த இடத்துல அணு கருவுகள் பிரயோகம் பண்ணப்பட்ட ரஷ்யன் சயின்டிஸ்ட் ஆராய்ச்சி சொல்லியிருக்காங்க இன்னும் இருக்கு அந்த காலத்தில் அந்த மகா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இங்கே அணு பிரயோகம் நடந்துருக்குன்னு சொல்கிறாங்க என் மகாபாரத காலம் அந்த யுத்த பூமி இன்னைக்கு இருக்கு அங்கேருந்து பக்கத்தில் ரிஷிகேஷ் இருக்குது ஹரித்துவார் இருக்குது நான் பார்த்துட்டு சாமியாரை போய் ஏதோ பாடங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்ன எது சண்டை போட சொல்லுறீங்கன்னு அவனுக்கு சண்டையாக வச்சுருக்கேன் ஞானத்தை போய் கேட்கட்டும் ஞானம் பெற்று மோச்சு அடைஞ்சு அனுப்பேன் எதுக்கு நீங்களும் சண்டை போடு செயல் செய்யி கருமம் செய்யலாம்னு சொல்கிற எது நல்லது முதல்ல ஒழுங்காக சுரஞ்சுக்கிறான் நான் செயல்படுறது நல்லதான் இல்லை சாமியாராக போயே ஞானத்தை பேறுவது நல்லதான் எது சிறந்தது அப்படின்னு கேட்குறேன் இவர் என்ன சொல்றாரு பதில் ஞானயோகம் உயர்ந்தது கர்மயோகம் சிறந்தது ஞானயோகம் உயர்ந்தது கர்மயோகம் சிறந்தது குழப்ப இருக்கா இல்லையா எம்எஸ்சி உயர்ந்ததா பிஎஸ்சி உயர்ந்ததா தான் பிளஸ் டூ படிக்கிறான் அவனுக்கு பதில் என்ன தெரியுமா எம்எஸ்சி உயர்ந்தது உனக்கு சிறந்தது பிஎஸ்சி புரியுதா ஒரு பிளஸ் டூ படிக்கிறவங்க கேள்வி பிஎஸ்சி உயர்ந்ததா எம்எஸ்சி உயர்ந்ததா இவர் என்ன சொல்றார் எம்எஸ்சி தான் உயர்ந்தது உனக்கு சிவங்கள் பிஎஸ்சி புரியுதா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி போல ஞான யோகம் உயர்ந்ததுதான் ஆனா உனக்கு உயர்ந்ததல்ல மீன் கர்ம யோகம் மீ குடும்பத்தில் இருக்க அந்த அளவுக்கு பக்குவம் இல்லை அர்ஜுனனுக்கு அர்ஜுனனுக்கு மட்டுமில்ல தொண்ணூத்தி ஒன்பதே முக்களை அரைக்க வீசன் நம்ம சொல்லலாம் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் பெர்சென்ட் தவிர மிச்சம் எல்லாருக்கும் கர்மயோகங்கள் பக்குவங்கிறது ரொம்ப ஈஸியாக வரக்கூடியது அல்ல அவங்க அடிப்படையில் பகவான் பதில் சொல்ல ஆரம்பிக்கின்றார் மனப்பக்குவம் உள்ளவனுக்கு கர்மயோகம் மனப்பக்குவம் இல்லாதவனுக்கு மனப்பக்குவம் இல்லாதவனுக்கு கர்மயோகம் மனப்பக்குவம் உள்ளவனுக்கு ஞான யோகம் மனப்பக்குவம் குறைந்தவனுக்கு இல்லற வாழ்க்கை மனப்பக்குவம் உள்ளவனுக்கு சன்னியாசம் அதனால இல்லறங்களே சிறந்ததுங்கிற இல்லற வாழ்க்கை தான் சிறந்தது அதுலதான் உனக்கு மனசை பக்குவப்படுத்த முடியும் நிலத்துல பயிர் போடற மாதிரி தான் சும்மா விதைச்சு விட்டா வந்துடுமா முதல்ல உழுவோம் காயப்படுவோம் பிறகு கலையெல்லாம் பார்ப்போம் எல்லாம் விதைச்சு நல்ல பக்குவமான பிறகு விதையை போட்டால் முளைக்க சும்மா போட்டால் முளைக்கா அந்த பக்குவப்படுத்த வேலையை செய்யறது எதுனா இல்லறமான குறை ஒரு ஆபரேஷன் பண்ணி சக்தி அது மாதிரி இல்லற வாழ்க்கை ஒன்றே இவனை நல்ல முறையில் பக்குவப்படுத்தும் அதற்கு கர்மயோக வாழ்க்கை அப்படிங்கிறாங்க மனப்பக்குவத்தில் ஒரே சாதனை கர்மயோகம் அல்லற வாழ்க்கை அதுல என்னன்னு சொன்னா ஏன் செயல் செய்யாமல் சும்மா இருந்தா என்ன அப்படின்னு கேட்கலாம் மனசு தூய்மையாகணும்னா இல்லத்துல இருந்து கர்மயோகம் பண்ணா தான் சுத்தமாகணும் சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தால் ஒன்று மோட்சம் வராது பக்குவம் இல்லாமல் சும்மா உக்காந்தோம்னு வச்சுருக்க விபரீதமான பழனையும் கொடுக்கும் அது மட்டும் இல்லை மோசமானவனும் மாறி அதுக்காக படிப்படியாக இருக்கு பக்குவம் ஆவதற்கு ஒரே சாதனம் இல்லாத கர்மயோகம் பக்குவமாகறது வரைக்கும் கர்மயோகம் பண்ணணும் இல்லாத சந்தோம் ஆஸ்பத்திரியில் போய் நோய் நோய் வந்துருச்சுன்னு அட்மிட் ஆகுறாங்க டாக்டர் நோய் குணமாகாமல் வெளியேற்று வரா டாக்டரு நாம வெளியே வர முடியுமா நோயெல்லாம் குணமானாக்கணும் வெளியே வரலாம் இல்லாட்டி வெளியே வர முடியாது கொஞ்சம் நல்லாயிருச்சு பக்கத்தில் போயிட்டு வாங்க வெளியே போய் டீசாஸ்டா சொல்லுவார் ஒவ்வொருன்னு குணமாயிருச்சுன்னா அது மாடலுக்கு ஃப்ரீயாக வந்துடலாம் அது மாதிரி இல்லறத்துல இருந்து பூரண பக்குவமானது சன்னியாசத்துக்கு ஞான யோகத்தை பாருங்க அது வரைக்கும் இல்லறம் கர்மயோகமே சிறந்தது அப்படிங்கிறார் இல்லறத்துல இருந்து அடிபட்டாத்த போட்டி பொறாமை அழுக்குகள் புறச்சொழுதல் எல்லாம் அடிபடுவோம் வாழ்க்கையில் அடி மேல வாங்குவோம் அப்பத்தான் அதை பக்குவமாய் மனசு ஞானத்துக்கு தகுதியாகும் அப்படிங்கிற அதனால என்ன சொல்றாருன்னா கர்மயோகத்தை கட்டாயம் செய்ய வேண்டும் மனப்பக்குவத்தில் தர்மயோகம் தான் பார்க்க கர்மயோகம் ஒன்றே மனதை தூய்மைப்படுத்தும் கிடையாது நம்மளுக்கு கர்மயோக வாழ்க்கையில உகந்தது பக்தி பூஜை சபம் கர்மயோகத்தில் உள்ள அடக்கம் பின்னாடி பார்க்கலாம் மனசு எடுத்து அதுக்கு வெளியே தெரியாது சுத்தப்பட்டதுக்கு சாதனையும் இல்லை ஏன் சுத்தம் ஆகவே அதுவாட்டு கிழந்துட்டு போதும் மன சுத்தமாக பெண்ணா ஆகி போச்சுன்னு கேட்கலாம் முதல்ல சந்தோஷமா இருக்கணும்னா மன சுத்தமாக வேற இதை பத்தியா நினைச்சுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க சந்தோஷமா இருக்க முடியாது அழுக்கு சட்டையை போட்டு உக்காந்து பாருங்க பத்து நாள் தொலைக்காமல் போடுதுங்க எஃப்ரீயா இருக்கா இருக்கா நாள் அழுக்கு சட்டையை போட்டு உக்காந்து பாருங்க சில வீடு போல அழுப்பா இருக்கிட்டு கேட்க முடியுதா இருக்கா எரிச்சலா துவச்சு அப்படி ஃப்ரெஷ்ஷாக தேய்ச்சி போட்டு போனால் ஜவுமும் நல்லா இருக்கும் அது மாதிரி மனசுல அழுக்க இருந்தால் வெளியே நல்லா இருக்கையா சந்தோஷமா இருக்க முடியாது அந்த மனசு அழுக்கை போக்குவதற்கு ஒரே சாதனம் கர்மயோகம் என்ற சாதனம் சும்மா இருந்தால் மோட்சம் கிடைக்க விஷயம் நினைக்கிறாங்க சில பேர் ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க எனக்கு சும்மா இருந்து குரு உபதேசம் பண்ணாருன்னு சொல்லி சும்மா இருந்தால் அப்படி மோர்ஷம் கிடைக்கும் ஒரு படத்தில் சும்மா இருப்பான் பார்த்துட்டீங்கலாம் போட்டி வைப்பான் அப்படி சும்மா ஒவ்வொரு அடி சும்மா இருக்கிறதுல ஒவ்வொருவங்க எடுத்துக்கிட்டு இருக்கான் வேலை செய்யமா இருக்கான் சும்மா இருக்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அதனாலதான் ஜெயிலில் கடுங்காவல் தண்டனை என்று பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒருவேளையும் கொடுக்க மாட்டாங்க சிறை தண்டனைன்னா அவனுக்கு கேள்விக்குள்ள எல்லா வேலையும் கடுங்காவல் தண்டனைக்கு ஒரு வேளையும் கொடுக்க மாட்டாங்க உள்ள தனியாக அடைச்சிடுவாங்க ஏன்னா அந்த சும்மா இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால நீ சும்மா இருந்துடலாம் பேசாமல் இருந்துடலாம் ஒன்றால் இரங்கலுக்கு முடியாது அதனால நீ ஏதாவது காரியம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ங்கிறாங்க சில பேர் சொல்லுவாங்க பணம் எல்லாம் மோட்சப்ப கொடுக்காதுன்னு சொல்லி சரியா பணம் மோட்ச கொடுக்காது மோட்சம் ஆயாச்சா பணம் இல்லாத மோட்சா பணம் இருக்கு இல்லைங்கிறத விஷயம் இல்லை அந்த பணத்தை எப்படி கையாள செயல் செய்யலாம் செயல் சாமியார் சும்மா உட்காந்து பேரு செயலை ஞாயி ஆகிட்டாரு இதே வேலை பார்த்துக்கிட்டு அது இல்லை அந்த வேலையை எப்படி பார்க்கிறாங்கிறது முக்கியம் அந்த கர்ம யோகங்கிறது நாம் செய்கின்ற செயலை எப்படி செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அதனால நம்ம என்ன பண்ண சும்மா இருக்கக்கூடாது செயல் செய்து கொண்டே இருக்க வேண்டும் புத்தர விஸ்வாமித்திர ராஜ்யத்தை தொடர்ந்துட்டு போய் ஞானம் தெரிஞ்சாங்க ராஜ்ஜியம் எல்லாம் வராங்க எத்தனையோ ராஜா போர துரத்துட்டு போயிருக்காங்கல்ல ராஜ்ய அவங்களாம் ஞானம் எப்படி தொடர்ந்தாங்கிறது நிச்சயம் அதனால சும்மா இருக்கக்கூடாது செயல் செய்யணும் அப்படிலாம் பண்ணாத்தே நம்மளுக்கு மோ கருமயோகம் பண்ண முடியும் அப்படி சும்மா இருந்துகிட்டு இருந்த சொன்னா மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும் அங்கே நினைக்கும் இங்கே நினைக்கும் என்னத்தையாவது நினைச்சுக்கிட்டே இருக்கும் ஒரு சும்மா நம்பரால் இருக்க முடியாது அப்படிங்கிற ரெண்டு பேர் போறாரு நண்பர்கள் ஒருத்தர் வந்து போகும்போது ஒரு இடத்துல இன்னொரு தீர்மானத்தில் நல்ல படம் படுத்துருக்கலாம் இதை ரெண்டு நினைக்கிறான் ஒரு தான் எப்பா இங்கே கேட்போங்கிறேன் இதை யாருமே கேட்பா பாலவத்தை நாமி சினிமாவில் போகலாம் அப்படி உணர்த்தன் போகிறான் இவன் இங்கே இருக்கான் சினிமாவை போனவங்க என்ன நினைக்கிறேன் இங்கே இங்கே இருக்க என்ன நினைக்கிறேன் உளுந்த சினிமாவை பார்த்துருக்கோம் அதை நல்லா சினிமா பார்த்து பார்த்துருப்பாங்க இங்கே நம்ம வந்து உட்காந்துட்டாங்க நான் கூட போயிருக்கலாங்க அப்படி நினச்சிக்கிட்டு எப்படி ஒன்று இவனு சேர்ந்து போயிருப்பாங்க அப்படி சில நேரங்களில் செயல்களை விட்டு போட்டு இல்லற வாழ்க்கையை வெளியோடு போனால் அது மட்டுமில்ல இல்ல இன்னொரு விசேஷம் திருமணம் முடிச்சவங்களுக்கு ஹோமத்தில் உட்கார தெரியுமா மனைவி இருந்தா தான் யாரும் பூஜை அதிகாரம் மீனாட்சியம்மன் கோயில் சிதம்பரம் கோயிலுக்குள்ள உள்ள போய் அர்ச்சராகணும்னா கல்யாணம் முடிச்சு மனைவி இருக்கணும் மனைவி இல்லாட்டி அர்ச்சராக முடியாது மனைவி இல்லைன்னா கோயிலுக்குள்ளோ உள்ள போய் அம்மானுங்களோ சிவனுக்கோ பூஜை பண்ண தகுதி கிடையாது கல்யாணம் முடிச்சுருக்கணும் கல்யாணம் முடிச்சு மனைவி இருக்கணும் உயிரோட மனைவி இல்லாதாலும் பண்ண முடியாது உங்களுக்கு ரைஸ் கிடையாது ஏன்னா இல்லாததுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஏன்னா அதுதான் மனசை வந்து நம்மளை பக்குவப்படுத்தும் அப்படிங்கிறாங்க திருக்குறள் கூட பார்த்தீங்கன்னா இல்லறவியல் துறவறவியல் இல்லறவியலில் பார்த்தீங்கன்னா நிறைய சொல்வார் இல்வாழ்க்கை வாழ்க்கை துணைநலம் மக்கட்பேறு பிறகு ஒழுக்கம் உடைமை நிறைய நமக்கு இன்னியவை கூறல் செய்ய அறிதல் நடுவு நிலைமை பக்குவப்படுத்துவதற்கு இல்லன்ன வாழ்க்கையில் என்னென்ன வழிகள் இருக்கு அத்தனை சொல்வாரு இல்லறவியல் அடுத்து துறவியல் இல்லறவையில் முடிச்சிருக்கிறவர்கள் பல்வேறு பார்க்க ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாரும் கர்மயோகத்திற்கு உகந்த வாழ்க்கை செய்யக்கூடிய வாழ்க்கை முறை இரண்டு வாழ்க்கை முறையில் இல்லறவே எல்லா மக்களுக்கும் பெரும்பாலான மக்களுக்கும் உகந்தது கர்மயோகம் தான் செய்ய வேண்டும் அதுல இருந்தாலும் செய்ய முடியும் கர்மயோகம் சன்னியாசியை போனா செய்யலாம் அங்கே ஞான யோகத்துக்கு பிரதான் தான் அதனால இல்லறமே முக்கியம் இல்லையே ஆதிசங்கர் விவேகதாகந்தர் இவங்கள்லாம் கல்யாணம் முடிக்காமல் போயிட்டாங்கல்ல அவங்க எது போனாங்க நான் இல்லை இருக்கிறது தெரியாமல் அப்படின்னு அவங்களுக்கு ஒன்று பூர்வஜென்ம வாசனையிலேயே பிறக்கும்போதே பக்குவமாக பிறந்து இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவதார வசதாக அவங்களுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் மற்றவங்களுக்கு அப்படி கிடைக்கிறது இல்லை நம்ம இல்லறத்தில் இருக்கிறது கோட்டை சண்டை போடுறது மாதிரி இல்லறத்துக்கு வெளியே இருக்கிறது கோட்டைக்கு வெளியே இருந்து சண்டை போடுறது மாதிரி இல்லறத்துல நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிடனா சாப்பிடலாம் ஒரு ஏதோ சினிமாவுக்கு ஒரு ஜாலியாக ஏதோ ஒரு சுகத்தர்மமான சுகங்களை அனுபவிக்கிறதுக்கு அத்தனை உரிமை உண்டு துறவரத்துல இல்லை அதனால எல்லாரும் மனசுமே கட்டுப்பாடா இருந்து அப்படின்னு சொல்ல முடியாது அதனால என்ன சொல்றாரு கர்ம யோக சாதனை தான் சிறந்தது நீ இல்லறத்திலேயே இருந்து அந்த சாதனையை செய் அப்படின்னு சொல்லிட்டாரு அடுத்தது மனப்பக்கம் வந்துருச்சா நீ ஞான உடம்புக்கு போற தப்பு இல்லை எப்படி போகிறது வீட்டை விட்டு உடனே போயிடறதா வீட்டை வீட்டு உடனே போக சொல்ல பொறுப்புகள்லாம் இருந்து கடமைகள் எல்லாம் ஒழுங்காக கொஞ்சம் கொஞ்சமாக கடமைகள் விலகி வீட்டில் இருந்துக்கிட்டேயே ஞான யோக சாதனை பண்ணலாம் பூஜை சபத்துக்கு அதிகம் டைம் கொடுத்து கொஞ்சம் விசாரம் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி ஆன்மீக வாழ்க்கைக்கு போய் தத்துவத்தை எல்லாம் பண்ணி பண்ணலாம் வயசாகிய பிள்ளைகள்லாம் பெரிய பிள்ளை ஆனது பிறகு கூட ஏன் பேரனுக்கு என்ன கல்யாணம் முடிக்கல அதை முடிச்சுட்டு நான் கோயில் பண்ண அப்படின்னு கூடாது பேரங்கல்யாணம் முழு பேரன் கல்யாணம் வரைக்கும் வெயில் பண்ணக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி வரணும் பிறகு முழுசா இந்த வாழ்க்கையெல்லாம் இல்லத்தில் இருந்துட்டே ஈடுபடலாம் இல்லறதில் வந்து ஈடுபடலாம் சாவியை விட்டாலும் சாவியங்களை மட்டும் முடிச்சுக்கிடாங்க சார் ஒன்று கொடுக்கவே மாட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து முழுசாக கலந்துட்டு வந்து வீட்டிலேயே இருக்கலாம் அதுக்காக சாமியாராக வந்த அவசியம் இல்லை அப்படி வந்தால் இந்த ஞானத்தை அடைந்து பண்ண முடியும் கர்மயோகம் ஞாபகம் பிறன் ஞானம் கர்மயோகம் செஞ்சு மனப்படந்து ஞானயோகத்துக்கு வந்து தத்துவத்தை புரிஞ்சு மோட்ச தடை சொல்கிறாங்க ஒரு பதினஞ்சு பேர் ஆசிரமத்துக்கு படிக்க போனாங்க சாஸ்திரம் தத்துவத்தை படித்து ஞான யோகத்துக்காக போயிருந்தாங்க குரு என்ன பண்ணியிருக்கிறாரு ஒரு வாரம் வச்சு உங்களுக்கு போட ஆரம்பித்து இப்போ வேலை ஆரம்பிக்க முடியாதுன்னு ஒரு வாரம் ஆகும் ஒரு வாரம் பெஷாக ஜனங்கள் ஒரு அஞ்சு பேர் ரெண்டாம் இருக்கான் ஒரு வாரம் இங்கே சும்மா ஒப்பாங்க பக்கத்தில் இருக்க தேனீன்னு வச்சுக்கலாம் தேனி பார்த்தா கொடைக்கானண்டம் இருக்குது அங்கிட்டு போனால் தேக்கடி இருக்குது சுருளி இருக்குது அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அஞ்சு நாள் நான் சுற்றி ஒரு அஞ்சு பேர் இன்னொரு அஞ்சு பேர் என்ன பண்ணலாம் அதெல்லாம் வேணாம் பக்கம் ஆசிரமத்தில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் நான் பக்கத்தில் கோயிலுக்கு உள்ளே இருந்தால் போயிட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு கோயிலுக்குலாம் போயிட்டு இங்கே இருக்க பூஜையெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் ஆசிரமத்துக்குள்ளே என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டு அஞ்சு பேர் இருக்கோம் ஒரு அஞ்சு பேர் என்ன பண்ணியிருக்கேன் என்ன பாடம் நடத்தப்படுறான்னு கேட்டிருக்கான் அங்கே லைப்ரரி எழுதி இருக்குது அந்த புத்தகத்தில் எடுக்கிறான் அதுக்குடிக்கிறது மனப்பாடம் பண்றது கிணக்கிறது குறிப்பிட்டு அஞ்சு பேர் அந்த ஒரு வாரம் முடிஞ்சு பாருங்க ஒரு ஆறு மாசம் ஆடு மேட சொன்ன வெளி விஷயத்துல அதிகமாக ஈடுபாடு பாருங்க கோவில் கொஞ்சம் பூச்சியாக நீங்களே பார்த்து ஜம் பண்ணிக்கி அவர்மயோகம் வேணும் மனதத்துவம் வேணும் பிறகுதான் ஞான யோகத்தோடு போக வேண்டும் அப்படிங்கிறாங்க இங்க அர்ஜுனனுக்கு தற்காலிகமோ தகுதி வந்திருக்க சிஷியன் ஆயிருக்கும் பன்னெண்டு வருஷம் காட்டுல இருந்தான் உண்மையிலே ஞானயோகம் இங்க காடு நல்ல இருந்தாலும் தவசை அங்கேயே தவ வாழ்க்கையை வாழ்ந்துட்டு காட்டுலயே நிறைய சன்னியாசிகளா இருக்க பார்த்துட்டு எனக்கு பாடம் சொல்லி கொடுங்க அப்படி இருக்கா துடிச்சுக்கிட்டு இருக்கான் எப்போ பழி வாங்குறது எப்போ துர்யோதனோட கொள்றது துச்சாதனை எப்படி கொல்றது அந்த சபதத்தை எப்படி நிறைவேற்று துடியா துடிக்கலாம் பன்னெண்டு அங்கே காற்று வந்துருக்கான் அந்த பக்குவம் மருந்தான் பக்குவம் இல்லாதான் நான் வந்துருக்கான் என்ன சொல்லணும் அவனுக்கு உனக்கு கர்மயோக வாழ்க்கை எதையும் சிறந்தது இவன் சாமியார போற முக்கம் கேட்டுருக்கான் போர் காலத்தில் சண்டையுக்கு போடக்கணும் போரே போட்டுருக்கேன் அது உனக்கு உகந்தது அல்ல அப்படின்னு சொல்றாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா சில துறவிகள் கூட எல்லாரும் வருவாங்க சாமி சன்னியாசி ஆயிடுவாங்க அங்கே போனால் விட கடைபிடிச்சாங்க சார் ஆசோ அங்கே ஏகப்பட்ட பொறுப்புகள் வந்துடும் துறவி பார்த்தா அங்கேயும் ஞாபகம் வரும் எங்களுக்காக வந்தோமோ அதை முடியாது சித்தவானந்த ஒரு சிஸ்டர் வந்த வந்து எப்போ பார்த்தாலும் பாடம் படிக்க ஜபா பண்ண தியானம் பண்ண அந்த மாட்டு பாடம் இருக்கு தோட்டம் இருக்கு காலேஜ் எல்லாம் இருக்கு ஸ்கூல்லாம் இருக்க அந்த வேலை ஒரு வேலையும் பார்க்கணும்ங்க படிச்சுக்கிட்டே இருக்காராம் எல்லா மற்ற பிரமச்சாரியெல்லாம் போய் சாமியா இவன் வந்து ஒருவேளையும் செய்ய மாட்டேங்க எப்போ பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பான் அப்படின்னா சிவானந்தர் குண்டவர் நம்ம வேலையை அதுதான் தெரியுமா சாமியார் வேலையை அதுதான் நம்ம அந்த மாதிரி செய்ய முடியல பள்ளிக்கூடம் காலிகள் கட்டிட்டு இதெல்லாம் பார்த்து மாட்டிருக்கிறான் அது படிக்கிறேன் படிக்கிறேன் ஆனா நம்ம கூட இருக்க மாட்டான் போயிடலாம் சித்தவானந்தர் அப்படி இல்லை அவருக்கு ஞானி ஞான விஷ்டர் ஏன்னு சொன்னா இவ்வளவு கல்லூரி படிக்க இவ்வளவு நிர்வாகங்களை பார்த்துக்கிட்டு கத்து விஷயங்கள் அவர் எழுதிருக்காரு அவ்வளவு நூல் எழுதிருக்கா இருக்காரு அவ்வளவு புக் எப்படி எழுதுன்னா ஆச்சரியமா இருந்தார் நினைச்சு பார்க்க முடியல ஒரு கிளாஸ் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு அவ்வளவு வேறு பண்ண வேண்டியிருக்கு யோசிக்க வேண்டியிருக்கு அவர் அந்தர்யோகம் அவ்வளோ அந்தர்யோகம் நடத்தினா இருக்காரு நல்ல பக்குவம் இருந்தால் அந்த காரியம் பண்ணிட்டு இதுக்கு வரலாம் அவருக்கு இருந்துச்சு மற்ற சிஷியர்களுக்கு இல்லை அதனால என்ன பண்ணிவிட்டு காலையில் போயிரு நீ தோட்டத்தை போ வந்து கட்டடத்தை பறி திருச்சி விட்டாருச்சார் ஆனால் அந்த ஞானத்திற்கு வந்த பிறகு கொஞ்சமா ஞானத்தை வந்து மோட்சத்தை அதனால பக்குவம் இருந்தால் அல்லரமரம் பக்குவம் இல்லை என்றால் பக்குவம் இருந்தால் துறவரம் பக்குவம் இல்லை என்றால் அல்லற வாழ்க்கையே உகந்திருக்கிறாரு சரி சரி இப்போ கர்மயோகம்லாம் என்ன நடந்து இல்லாடத்துக்கு வந்தாச்சு கருமயோகத்தை வச்சு பேசணும் கருமயோகம் தான் என்ன ரெண்டாவது ஏற்ற சுருக்கமாக பார்த்துருக்கான் எப்படிப்பட்ட செயல் செய்யணும் எந்த பாவ செய்யணும் சுருக்கமாக பார்த்துருக்கோம் இங்க கொஞ்சம் தான் விரிவாக எலாப்பிரட்டா சொல்றாரு எப்படிப்பட்ட செயல்களை ஒருவன் செய்ய வேண்டும் எதையை செய்யக்கூடாது அப்படிங்கிறார் எப்படிப்பட்ட செயல்களை செய்ய வேண்டும் எந்த செயலை ஒருவன் செய்யக்கூடாது செயல் செய்யும் பொழுது என்ன பாவனையுடன் செய்ய வேண்டும் அந்த செயலுக்கு பலன் வரும் பொழுது என்ன பாவனையுடன் அந்த பலனை ஏற்றுக்கொள்ளுதல் இப்படியெல்லாம் செய்தால் அதற்கு என்ன பலன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இங்க என்ன சொல்றாருன்னா எப்படிப்பட்ட செயலை செய்வது எப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடாது ஒரே வார்த்தை சொல்றார் நியதம் ஒரு கர்மத்தம் அந்த ஒரு வார்த்தை இங்க சொல்லியிருக்காரு இந்தியக்குள்ள சுலோகத்தில அதுக்கு விளக்கங்கள் நிறைய சொல்றாரு சாஸ்திரத்தில் சொன்னபடி கர்மங்களை செய்ய சாஸ்திரத்தில் சொன்னபடி எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம் அதை நீ செய்யலையா இது அதுக்குண்டான அர்த்தம் பொதுவாக எதை செய்வது அப்படின்னு பார்த்தவன் சொன்னா எல்லாத்துக்கும் சாமான்யமா ஒரு கடமை இருக்கும் என்ன கடமைன்னு சொன்னா காலையில் எல்லாரும் எந்திரிக்கணுமா எந்திரிக்கணும் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறதா ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறதா அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறாங்க பிரச்சனை எல்லாரும் எந்திரிக்கணும் காலை கடல்களை முடிக்கணும் உடம்பை சுத்தமாக வச்சிருக்கணும் ட்ரெஸ் போடணும் இது எல்லாத்தையும் பொதுவான தர்மமா இல்லையா பொதுவான தர்மம் தானே இதை செய்யறது கருமையா வந்துடுறாரு இல்லை எந்திரிக்கலாம் பத்து மணிக்கு எந்திரிச்சு போறேன் காலையில் அது கர்மையா போயிரு சில பேர் எந்திரிச்சோன்னு பெட் காஃபி சாப்பிடுவாங்க அது என்ன பெட் காஃபினே தெரியல சாமி ஒரு கிண்டல் கொண்டுள்ளார் குருவராஜ சுவாமி எந்திரிச்சு பெட்டில் உட்காந்துட்டே காமி சாமிச்சு அதுக்குள்ளே நம்ம பல் வளர்க்குறது அது கல்விக்குள்ள உயர்ச்சி அந்த எந்திரிச்சு உட்காந்த உடனே பெட்டிலேயே கூட வளர்க்காம காமி சாமிச்சா ரெண்டாவது பல் வளர்க்கிற அப்படிங்கிற சில முறையாக காலையில் எடுத்த எந்திரிக்கிறது குளிக்கிறது நம்ம டிரெஸ் உணவு ஒன்று இதெல்லாம் எல்லா உயிர்களுக்கும் எல்லா மனிதர்களுக்கும் பொதுவான தர்மம் அதை ஒழுக்காக செய்து ஒரு கேட்கும் பிறகு இன்னொன்று இருக்குது பொதுவான தர்ம என்னிடம் மற்றவர்கள் எது தர்மம் எது அதிர்மோன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு நினச்சேன்னு சொன்னால் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் அப்படிலாம் சொல்ல முடியாது எல்லாருக்கும் வந்து ஓரளவுக்கு தெரியும் தெரியலன்னு ஒன்று சொல்கிறேன் கேளு நீ வந்து உன்னை செய்யலாமா வேணாமா நினைக்கிற இப்போ வந்து அவனை அடிக்கணும் இப்போ ஒரு விஷயம் இருக்குது ஒரு விஷயம் நேரம் இருக்கு அவனை அவங்களுக்கு எப்படி யோசிச்சு நான் பொய் சொல்லக்கூடாது எனக்கு வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னா அப்ப நான் என்ன நினைக்கணும் வேறாவது பொய் சொல்லக்கூடாது அடுத்த என்ன யாரும் திரட்டக்கூடாதுன்னா நானும் அடுத்த ஊரில் திருடக்கூடாது இது தர்மம் எனக்கு மற்றவர்கள் எதை பண்ணக்கூடாது என்று நான் நினைக்கிறேனோ அதை நான் மற்றவர்களுக்கு பண்ணக்கூடாது இது சாமான்ய கர்மம் எல்லாத்துக்கும் பொதுவான தர்மம் இதை எல்லாரும் ஏற்படுகிறது அதாவது இந்த உயிர் வாழ்வதற்கு தேவையான ரொட்டின் இருக்குவார்கள் இது தர்மயோகம் பிறகு தன்னிடம் யா மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ளக்கூடாது என்று விரும்புகிறீர்களோ அதன்படி நீங்கள் மற்றவரையும் நடந்து கொள்ளாமல் இருப்பது ஒரு கர்மயோகம் இப்படி செஞ்சாங்கன்னே கர்மயோகம் கிடையாது சாப்பாடெல்லாம் பிச்சாக கேட்டால் போடுவோம் எதை போட முடியுமா நம்மளுக்கு ஆகவே ஆகாது கீழே குப்பையில் போடுறத போடுவோம் நாம் நல்லா ருசிச்சு போட மாட்டோம் நம்ம நம்ம என்ன சாப்பிட்றோம் அதை கொடுக்கணும் இதுதான் கர்ம யோகம் விவேகானந்தர் சன்னியேசை பிச்சைக்கு போகும்பொழுது காஞ்ச ரோட்டை நீ சாப்பிட முடியாத ருச்சியெல்லாம் போடுவாங்க ஏன்னா அவர் பாப்புலர்ல இருப்பாங்க ஒரு சும்மா துண்ட கட்டிட்டு பிச்சை கேட்டிருக்காங்க ராமகிருஷ்ண சிஷியங்கள்லாம் அன்னைக்கு ராமகிருஷ்ணன் உலகம் தூரம் பரவி இருக்கு பெரிய ரிச்சா இருக்கு அன்னைக்கு ராமகிருஷ்ணன் இறந்தவுடன் தான் இந்த சீடர்கள் ஒரு பாலஞ்ச மண்டபத்தில் இருந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டாங்க பிச்சை கேட்கும் காஞ்ச ரோட்டத்தில் ஊசுறது அது போடுவாங்க என்ன சொல்றாரு உனக்கு நீ என்ன யூஸ் பண்றீ அதற்கு கொடுக்கணும் இது ஒரு தர்ம யோகம் இது சாமான்யமான தர்மம் அடுத்தது விசேஷமான தர்மம்னு ஒன்னு இருக்கு அது ஆளுக்காள் மாறும் காலத்துக்காலம் மாறும் இப்ப பண்ணி கொடுத்து படிக்கிறான் பாஞ்சிவாஸ் பையன் அவனுக்கு கிழமை என்ன தர்மம் என்ன அவன் சம்பர்ப்பிக்கிற படிக்கிறதுக்கு நம்ம குடும்பத்தில் இருக்கான் நம்மளுக்கு என்ன தர்மம் பிள்ளையை காப்பாற்றணும் மனைவியை காப்பாற்றணும் பெற்றோர்களையும் காப்பாற்றும் இவருடைய தரும ஆளுக்காலும் சின்ன பையன் பத்தாவது படிக்கிற பையன் அஞ்சாவது பையன் சம்பாதிக்கப்படுறாரு அவனுக்கு தேவை படிக்க இவருக்கு சம்பாதிக்காம இருந்தா தப்பு யாரு குடும்பத்துல அவன் சம்பாதிச்சே தப்பு அவன் சம்பாதிக்க தப்பு ஒவ்வொரு ஆளுக்கும் தரும மாறும் கடமை மாறும் ஒருத்தர் வந்து வீட்டுல வந்து வாஜியாரா இருப்பாரு வீட்டுல கணவனா இருப்பாரு ஸ்கூலுக்கு போன டீச்சர் அங்க அவனும் தர்மம் மாறிடும் அங்கே டீச்சர் எடுத்து நடக்கும் அவர் குழந்தை அங்கே படிக்கும் அங்கே போய் டீச்சர் உள்ளே மாதிரி அவனும் நடத்தக்கூடாது மற்ற ஸ்டூடெண்ட் எப்படி நடணும் அப்படி அங்கே நடக்கணும் அங்கே கடமை மாறிடு இங்கே கடமை வேற அப்ப இந்த ஆளுக்கு ஆள் தொழிலுக்கு தொழில் மாதிரி கடமைகள் மாறும் அது என்னன்னா தன்னுடைய கடமை தான் தர்மம் சொல்லணும் தனக்குன்னு ஏற்படுத்த தொழில் தனக்குன்னு உங்கள் குடும்ப பொறுப்பு இது முறையாக செய்வது கர்மயோகம் தன்னுடைய கடமையை செய்வது கர்மயோகம் தோல்வி அடைஞ்சா கூட செய்யாமல் தெரிஞ்ச ஒருத்தர் சொந்தத்தில் ஒருத்தர் உடம்பு முடியல அவர் எடுக்க வேண்டியது கடமை நீங்கள் வந்து முறையாக அதை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து செலவு பண்ணி செஞ்சுட்டு நல்லா இருந்தாலும் சாண்டப்பட மாட்டோம் நல்லா வலையில என்ன திருப்தி தெரியுமா நான் எவ்வளவோ பண்ணி முயற்சி பண்ணேன் சரி ஆகலை என்ன பண்ணுறப்படுறது செய்யாமல் நம்ம செஞ்சிருந்தா நல்லா இருக்கும் செஞ்சுருந்தா பிழைச்சிருப்பானோ அப்படிங்கிற புத்தம் இருக்கும் குழந்தைகளை நல்லா வளர்க்க முயற்சி பண்ணுறான் முயற்சி பண்ணிட்டு அவன் நல்லா இருந்தாலும் சந்தோஷம் இருக்கும் வராட்டி கூட நான் அவன் பொறுப்பொருள் பாக்கலைங்கிற புத்திரம் இருக்கும் அதனால என்ன சொல்றார் நான் செய்வது ஒரு கர்ம யோகம் அப்படிங்கிறாங்க செய்யாம இல்ல பெரிய மூணாவது பிராய சித்த கடமைய அன்றாட கடமைகளை செய்வது தனக்குன்னு விதிக்கப்பட கடமைகளை செய்வது அடுத்தது பிராய சித்த கடமை அது என்ன பிராய சித்தம் ஏதோ கஷ்டங்களால நிறைய கஷ்டமா இருக்கு சோசியலிசு பார்க்கிறான் நீ ஒரு நூறு கூட பால் பால் போடுறது இல்லை பல்லடிக்கும் பாத யாத்திரை போங்கிறாரு இல்லை நவக்கிரக கோபம் பண்ணுங்கிறாரு சொல்றாரா இல்லையா இதெல்லாம் செய்யணும் தப்பு இல்லை சாஸ்திரம் செய்ய சித்தத்துக்காக பண்றது இதெல்லாம் கருமை யோகம் இன்னொரு பிராய சித்தம் சொல்லப்பட்டிருக்கு இது விசேஷமான பிராய ஜோசியர் சொல்லி உனக்கு இந்த மாதிரி இருக்கும் கஷ்டம் நீ இந்த ஹோமம் பண்ணி இந்த கிரகத்துக்கு பூஜை பண்ணு சனி சனி கிரகத்துக்கு பூஜை பண்ணு குரு பகவானுக்கு பூஜை பண்ண இல்லை ராகவேகத்துக்கு போய் திருநெல்வால் போய் பூஜை பண்ணிக்குவா இல்லை பால் உட்பட அபிஷேகம் பண்ண இப்படியெல்லாம் சொல்லுவாங்கல்ல இது தப்பு இல்லை செய்யலாம் இதுவும் அனுமதிக்கு சாஸ்திரம் உனக்கு அப்படி என்ன செஞ்சுடு செஞ்சு முடிச்சுடு அவனரா அது வேணாலும் சொல்லுறாங்க இன்னொரு பிராயட்சம் சொன்னது சாமானிய பிராய்சம் எல்லாருக்கும் பொதுவான பிராய சித்தம் தினசோரும் செய்யக்கூடிய பிராய சீத்தம் இதை ஒவ்வொரு மனிதரும் சொன்னார் அவன் தெரிந்தோ தெரியாமலோ செய்திருந்த பாபங்கள் அகலும் பூர்வ ஜன்ம பாபங்களும் அகழும் இது தினசரி செய்யக்கூடிய பிராய சீத்தம் சொல்லி அதை ஒரு வேள்வியாக சொல்கிறார்கள் அது ஒரு யாகம் ஹோமம் ஹோம கொண்ட நவக்கிர ஹோமம் பண்றது மட்டும் ஹோமம் ஹோமம்தான் இது ஒரு ஐந்து வேள்வி ஐந்து யாகம் அப்படிங்கிறார்கள் அது என்னன்னா தேவ யக்கியம் பித்ருக்கியம் ரிஷி யக்கியம் மனுஷம் பூத இயக்கியம் சொல்றாரு சமஸ்கிருத பேர் சொல்லி நினைக்கிறாரு சாதக வார்த்தைகள் தேவ யக்கியம்னா இறை வழிபாடு தினசரி இறைவனை வழிபட்டு வைத்து உன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பி எங்க கோயிலுக்கு போக முடியல ஒண்ணு ஒண்ணு நேரமா இருக்கு கோயிலுக்கு சாமி மறு நேரம் கோயிலுக்கெல்லாம் கட்டாயம் போயித்தான் அவசியமே இல்லை வீட்டை பூஜைவங்களை இருக்கும் குளிச்சுட்டு பூஜை படத்துக்கு பூஜை பண்ணலாம் இன்னொரு சிறந்த வழி சொல்லுவாங்க எந்திரி எந்திரி சொண்ட கையை கடவுள் பார்வை லட்சுமி சரஸ்வதி பார்வையி மூணு பேரும் உள்ளங்க இருக்காங்க என்னோட கையிலேயே நமஸ்கார என்னோட வேலையாடு இதுக்கு நேரம் ஆகப்போகுது கடவுள் வழிபாட்டுடன் எல்லா வேலைகளையும் துவங்குவது கொஞ்சமா வழிபாட்டு நாலு பேருக்கும் ஒரு விவசாயிக்கு போட்டி வந்தா யாரு கூட கடவுளை நினைக்கிறான்னு சொல்லி இப்போ நாராயண நாராயணன் சொல்லிகிட்டே இருப்பாரு அவன் ஒரு இடத்துல சொல்லுவான் அவனுக்கும் தெரியவேன்பாரு பகவான் ஏன்னு சொன்னா எங்கள் கையில ஒரு எல்லா கிட்ட கப்பப்படுத்து உலகத்தான் சுற்றிக்குவா என் பேர சொல்லிக்கும் ஒரு வார்த்தை சொல்லியே சுத்திக்கொட்டுப்பாரு விவசாயி காலையை அந்திரிச்சவன்னா நாராயணனை காப்பாற்று படுக்க வந்து நல்லபடியாத முடிஞ்சு படுக்க போறேன் அவ்வளவுதான் அதனால உயர்ந்து தத்துண்கிறார் இது தேவ யக்கியம் இறைவழி பார்ப்புடன் ஜனசனி தொடங்க வேண்டும் இரண்டாவது பித்ரு யஜயம் தன்னுடைய தாய் மந்தையர்களை காப்பாற்றுவது தன்னுடைய இறந்த பிறகு யாக ஒன்றது அவங்களுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணி வரத இருக்க இல்லையா அதுவும் வேணும் இறந்த பிறகு செய்யறது வேணும் உயிரோடு இருக்கும்போது பெற்ற தாய் தந்தையரை காப்பாற்ற வேண்டியது எச்சரிக்கை மூணாவது ரிஷி அல்லது பிரம்ம ஐக்கியம் சொல்வாங்களா சாஸ்திர நூல்களை படிக்கிறதுக்கு சரி இதுக்கெல்லாம் நீங்க சொல்றீங்க செஞ்சா எதுல படிக்க எங்கள் ஏற்க்கு பேப்பர் டெய்லி படிக்கணுமா இல்லையா பேப்பர் படிக்கணும்ல அது ஆன்மீகம் ஒன்று வரும் அதாவது படிக்கலாமே அதை படிச்சா ரிஷி ஈக்கியம் பிரம்ம இக்கியம் திருக்குறள் படிச்சா ரிஷி ஐக்கியம் பிரம்ம இக்கியம் கீதை இப்ப படிக்கிற ரிஷி ஐக்கியம் தான் இப்ப கேட்கறவங்க ரிஷி ஐக்கியம் தான் சான்போர்கள் எழுதிய நூல்களை படித்தல் தேவாரம் திருவாசகம் கீதை பாராயணம் பண்றது கிருஷ்ணசேர்தகம் பண்றது இல்ல ஆன்மீகம் செய்யப்பட்ட நூல்களை படிப்பது நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்வது இதெல்லாம் ரிஷி இது டெய்லி செய்ய முடியுமா முடியாதா ஏப்பர் படிக்கும்போது ஆண்களை படித்தாச்சுன்னா ரிஜி ஐக்கியம் முடிஞ்சு கூட வச்சுக்கொண்டேன் பத்திரிக்கையிலே வரலை கண்ட செய்தியை படிக்கிறதுக்கு அதை கொஞ்சம் படிச்சுட்டு போகலாமே அப்போ முதல்ல தேவ ஐக்கியம் ரெண்டாவது வெத்திருக்கியம் பெற்றோர்களை பாதுகாப்பது மூணாவது நூல்களை படிப்படுத்த நாலாவது மனுஷம் நிறைய நாம மட்டும் நல்லா இருக்குதுன்னு நினைக்காம நம்ம கூட இருக்க எல்லோருமே நல்லா இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச உதவியை செய்வது நிறைய மனிதர்களுக்கு உதவி செய்வாங்க சில பேர் எதிரியோருக்கு உதவி செய்யலாம் தான் கூட இருக்க உதவி செய்யும் அது வந்து புகழுக்காக செய்ய வேலை அவர் கண்டிக்கிறார் மொதல் பக்கத்துல கூட உரையா சொல்லிட்டு எல்லாம் அவங்க கஷ்டப்பட்ட அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அது கூட அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண அப்படிங்கிற அடுத்தவங்க கூடாமல் இந்த மனிதர்களுக்கு உதவி செய்வது ஒரு வேள்வி ஒரு யாகம் ஒரு எஜ்யம்ங்கிறார் ஐந்தாவது பூத இதயம் ஒழிப்பான மாடு பக்கம் கொடுக்க போதை இக்கியம் இயற்கையை வழிபடுவது போதை இயக்கியம் மரங்கள் மரங்கள் பூஜை பண்றவன் எல்லாம் பண்றோம் போதை இயக்கியம் இயற்கையை மர சொடிகளும் தண்ணி வந்தது போதை இயக்கியம் மற்ற உயிர்களை பாதுகாப்பது மனிதன் தவிர மற்ற உயிர்களை பாதுகாப்பது போதை இக்கியம் இப்படி ஐந்து விதமான வேள்விகள் பிராய கர்மம் எப்படி கோமம் பண்ணி யாகம் பண்ணி பாத போய் பால அபிஷேகம் எல்லாம் பண்ணி நம்மளுடைய பாவம் கழியுதோ அதுவாய் இந்த அஞ்சியும் செஞ்சா நம்ம பாவம் கழியும் சொல்ற இது ஒரு பிராய சட்ட கர்மம் அடுத்து இன்னொன்று இருக்கு தாமிய கர்மம் சுகத்துக்காக கோகத்துக்காக செய்யக்கூடிய கார்ம்தான் அதுவும் நீ அனுபவிங்கிற இவனை சுகத்தை அனுபவிக்க சொல்லல பகவான் பார்ப்ப தர்மத்திற்கு சுகத்தை சில நியதிகள்கள் உட்பட்டு அனுபவம் அதுக்கு நியதியெல்லாம் சொல்கிறாரு நம்ம சினிமாவை போகிறோம் டிவி பார்க்குறோம் எல்லாத்துலையும் இதெல்லாம் அனுமதியும் இல்லை திரவத்தில் அனுமதி இல்லை நான் போயிட்டு சினிமா தெரிஞ்சவங்க சினிமா பார்த்தேன் எல்லோரும் சுற்றி வெளியே வர வேற குளிங்கி வச்சுக்கிட்டு நம்ம ஓங்காத சாமி வந்து சின்ன வயசுல வேதம் படிக்கிறவர்கள் அவருக்கு திருவிழா அடல் இந்த சினிமா பார்த்தா அதுக்காக கூட தெரியாமல் போவார் அவர்கிட்ட இதை கட்டிக்கிட்டு இருக்கா அப்போ கூட பார்த்தோம் குளிந்து வச்சுட்டு இவர்தான் ஈரோடு சினிமாக்குறோம் அதுப்பாங்க நான் அப்போ அவங்க மொழி சும்மா பார்க்க நினைக்கிறாங்க பொதுமக்களுக்கு அப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு இல்லாத அனுமதி வந்து தர்மப்படி சுகத்தை அனுமதி அடிமரியாகாமல் அனுபதிங்கிறாரு சார் நீதி என்ன சொல்லியிருக்க அதை நம்ம பார்க்க போறோம் விவேகானந்த ராமகிருஷ்ணர் ஒரு தொடர் நிறையா தேடுறேன் நீ தேடியா மாறிட்ட என்ன பண்ணுவேன்னு கேட்டாராம் ஓரமாக உட்காந்து கொஞ்சம் ஸ்டோரியாக இருந்து ஏன்னா அவங்க உள்ள பண்ணக்கூடிய ஒன்றும் தெரியவில்லை முடியாத ஏன் அந்த பெண்ணை பதிவு ஓடமா உட்காங்க கொஞ்சம் மூலம் டேஸ்ட் வாட்ச் பராபர் கொஞ்சம் டேஸ்ட் வாஷ் அளவோட அனுபவி தர்மப்படி அனுபவி சில நியதியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் பிறகு செய்யக்கூடாத கடமை ஒன்று இருக்குது அதையும் சாஸ்திரம் சொல்லியிருக்கு இதெல்லாம் செய்யாது நான் அது எல்லாமே பார்க்கணும் ரெண்டு விதமான சாதனைகள் பார்க்க முடிச்சோம் இரண்டு விதமான வாழ்க்கை முறை எல்லாரும் இல்லதமே நல்ல துறவரத்தை விட பெரும்பாலான மக்களுக்கு ஏகதேசம் ஒரு சிலருக்குமே துறவரம் செயல்பட்டு வருதுன்னு சொல்லுவார் குருபுராணம் சாமி கிட்ட யாராவது சரியாசம் இருக்கலாமா சாமி கேட்டால் அல்ல எடுக்கிறேன் எடுக்க போறேன்னு சொன்னா சொல்லுவார் எடுக்கலாமா வேண்டாமான்னு சொல்ல வேண்டாம் அந்த கேள்வி கேட்டாலே வந்தா அதனால எல்லாரும் நல்லா இருக்க அதற்கு உகந்த சாதனை கர்மயோகம் கர்மயோகம் என்ன தனியா ஸ்பெஷலா செய்யவில்லை கர்மயோகம் செய்ய நேரம் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது தனியா ஸ்பெஷலா தேவை ஒதுக்கணுமா எந்த டைம் ஒதுக்க வேண்டியதில்லை நம்ம செய்யறத செய்யணும் அவ்வளவுதான் அதை ஒரு ஒழுங்குப்பாடா செய்யணும் சில பாவனைகளோட சொல்லப்படும் அந்த பாவனைகள் பின்னாடி சொல்லப்படும் மனசுல சில பாவனை கர்மயோகம் செய்யல இந்த மாதிரி செய்யற நேரங்களும் சொல்ல முடியாது கோயிலுக்கு போக நேரம்ல ஜபம் பண்ண நேரம் என்ன செய்ய அதையே செய்யி நான் சொல்ற மாதிரி அதனால கர்மயோகிறது உகந்தது உத்தமமானது அதுதான் எல்லாருக்கும் பொதுவானது அதுல போய் கூட மேல போகணும் அதுக்காக சாமான கருமையா என்ன நடக்கிறதை பார்க்கும்போது பொதுவான தர்மம் பொதுவா இருக்கு நம்மளுடைய டூட்டி இந்த உடம்பை காப்பாற்றுறதுக்காக சேர்ந்து சாப்பிடுறது எந்திரிக்கிறது தூங்குறது அதுல ஒரு சிஸ்டமேட்டிக் இருக்கணும் அவர்கள் அது எல்லாருக்கும் பொதுவான தான தான் மற்றவர்களுக்கு என்னிடம் மற்றவர்கள் எதை செய்யக்கூடாது என்று விரும்புகிறவர்கள் நம்ம மற்றவர்கள் செய்யப்படாது இது ஒரு முக்கியமான கருத்து அதாவது நான் மற்றவர்களுக்கு எதை செய்யக்கூடாது என்று எப்படி முடிவு பண்றதா ஏங்கிட்ட மற்றவங்க எதை செய்யக்கூடாது நான் விரும்பறணும் அதை மற்றவங்க செய்யக்கூட இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்ல அதாவது ஒரு இது ஒரு பழைய சினிமா படம் நல்ல அருமையான ஒரு பண்பு இருக்கு ரெண்டு பேரும் அண்ணன் தண்ணி வெயிலில் சித்தா இருக்க அண்ணன் விரும்பியலே தம்பிக்கை கொடுக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்னூட கொடுக்குறது விருப்பம் இல்லைன்ற ஒன்னூட கொடுக்குறது விருப்பம் இல்லாச்சு அண்ணன் பிரியுமே ஒரு பழைய படம் தான் தம்பிக்கு கொடுக்கன்றது உயிர் எனக்கு அவனுக்கு கொடுத்த ஒன்றோட விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி போயிடும் போர்ட்டு போறோம் கச்சி கேட்பா இருப்பான் சட்டம் நல்லா இருக்கியா என்ன வாங்க இது அவங்க விருப்பம் இருக்குது அழகா பிரச்சனை வாங்க வாட்சி கேட்பாச்சு வாட்ச் கூட பிடிச்சது கேட்பேன் ரொம்ப விருப்பப்பட்டு வாங்குவாங்க ஒவ்வொன்றா கேட்பா சட்ட ஜெஸ்ட்டு நீ தம்பி கொடுத்துருக்காங்க அற்புதமா இருக்கும் தனக்கு நான் என்னிடம் மற்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதைத்தான் மற்றவர்களும் நாம் செய்ய வேண்டும் சாமானிய தர்மம் சாமானிய தர்மம் விசேஷ தர்மம் என்பது அவரவர்களுடைய கடமை நான் செய்கின்ற ஒருத்தருக்கும் ஒரு கடமை இருக்கு எனக்கு வேற கடமை வேற கடமை உங்க வயசு கலை முடியாது அங்கெல்லாம் இருக்கும் வீட்டுக்கு வர அங்க வேற விஷயம் வீட்டினுடைய கடமைகள் உனக்கு எந்த கடமை வயதுகள் தகுந்த கடமை இருக்கு நாம் செய்த தொழிலுக்கு தகுந்த கடமை இருக்கு இப்படி எல்லாம் சமுதாயத்துக்கு போட்டேன் என்ன பாவனை பின்னாடி வரப்போ இப்ப சொல்றதுல என்ன பாவனைன்றதும் ஒண்ணு இருக்கு அந்த பிரணாய தனியா ஸ்பெஷலா போய் செய்யலாம் எல்லாரும் செய்ய முடியும் அஞ்சு செஞ்சம் சொன்னா அதுவே ஒரு பெரிய பிராய்ச்ச சில பேர் பாரு சிட்டிலாம் பார்க்கலாம் நம்மளுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு பசுமேடை தேடி போய் வாங்குறவங்களுக்கு கீழே குழம்பு கொடுப்பாங்க நம்ம ஊர்ல அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு செய்யறது இல்லை மனிதர்களும் செய்யலாம் வாய்ப்பு இருக்கு இந்த முருகர்களுக்கு செய்யறது இதெல்லாம் வந்து வாய்ப்பு இருக்கோ இடத்துல செய்யணும் வாய்ப்பு இருக்க செய்யணும் வீட்டில் செடி வளர்க்கணும் அதெல்லாம் போதும் இதெல்லாம் பயிர்களுக்கு தண்ணீர் விடுறது பயிரை பாதுகாக்கிறது இதெல்லாம் மோதைய சொல்லி ஐந்து விதமான வேள்வியை அடைச்சோம்னா இந்த பிரயோகித்த தர்மத்தில் இப்ப ஒருத்தர் திட்டப்படுறான் ஒருத்தர் திட்டம் அவருக்கு போய் மன்னிப்பு கேட்கறோம் வச்சுருங்க அது பிரயாட்சி பிரயாட்சி ஒருத்தர் ஏதாவது கெடுதல் பண்ணிடுறான்னு அவருக்கு போய் மன்னிப்பு கேட்காச்சுன்னா அவருக்கு சாந்தமாக இல்லையா சிலவர் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு மன்னிப்பு கேட்டா சார் முடிஞ்சு போச்சாங்க அது தண்ணே இல்லை அது பிராய்ச்சி சாத்துவாங்க கர்மத்தை பத்தி பார்த்தோம் பிறகு இரு கர்மம் வந்து காமிய கர்மம் பார்த்தோம் இன்பத்தை அனுபவிப்பதற்காக செய்கின்ற செய்ய இதுக்கு ஒரு நியமிக்கு எப்படி சொன்னீங்கன்னா நாம இந்த கருவெல்லாம் செஞ்சாலே கடவுள் வந்து நம்மளுக்கு சுலபத்திலே வரும் நாம் விரும்பிய போகங்களை கடவுளை நானே கொடுத்து வைக்கிறார் கடவுள் எங்க கொடுக்கிறார் சோகமா இருந்தது சில பேருக்கு என்ன இருக்க சோதனை சோதனை போதுங்க நான் சாமி மாதிரி காரணம் நாம் செய்கிற செயல் ஒரு நாளும் நீங்க போகாது பூர்வ ஜென்ம கர்ணவனை கொஞ்சம் பார்க்கிறது செஞ்ச செயலுக்கு பயன் போகவே போகாது கட்டாயம் போகாது நான் உங்களுக்கு விரும்பிய போகங்களை நல்க வேண்டும் கடவுளை எப்படி நம்மளுக்கு வெளியே வருது படிக்கிறோம் அந்த சுவங்களை நீ எப்படி அனுபவிக்க வேண்டும் அதுலதான் இருக்கு கொடுத்த அனுபவி பகிர்ந்து அனுபவி அப்படிங்கிற சுழல்களை முதல்ல பகிர்ந்து அனுபவி பிறகு இலவசமாக எதையும் பெறக்கூடாதுங்கிறது இலவசமாக எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிற எந்த சுகத்தை அனுபவிச்சாலும் கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி அந்த சில பேருக்கு மது அங்கிறது அவங்க கடமை அப்படி சொல்லி அந்த கடந்த பார்த்தீங்கன்னா மில்க்ல இருக்காங்கன்னு மது கொடுப்பாங்க சில கிராமங்களை கடன வேலை செய்கிறவங்களாம் அந்த மனு சாப்பிடுவாங்க மாமிஷம் சாப்பிட்டு ஆகும் என்ன பண்ணுவாங்க கருப்பு சாமிக்கு போய் கடாய வெட்டி சாராயத்தை வச்சு குடிச்சு கொடுவாங்க குறைக்கணும் உண்டு குனீஸ்வரன் சனீஸ்வரன் எல்லாருக்கும் கிடையாது எல்லாருக்கும் கிடையாது நீங்க வந்து சிலது இருக்கு அவங்களுடைய உடல் தர்மம் சிலதுகள்லாம் இருக்கீங்க அந்த உடல் தர்மத்துக்கு ஏற்பது மாதிரி சிலதும் நம்ம சாஸ்திரம் அனுபவிச்சிருக்கு அதை முறையா செய்யி அளவோட செய்ய அடிமையாக நான் வேணும் அந்த தேனை பிடிச்சோம் அருமையாக ஏன்னா ரொம்பவே நீ அனுபவிச்சீங்கன்னா அந்த சுகமே எனக்கு தெரியாது அடிமையாயிட்டா நான் வேலை முடியாது பின்னாடி அனுபவம் பார்க்கலாம் அதனால் இதெல்லாம் செஞ்சால் கர்ம யோகம் இதை எப்படி செய்யணும்னு சொல்கிறாருன்னு சொன்னால் எந்த பாவனையோடு செய்யணும்னா முதல் பாவனை எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டும் ஒருத்தர் ஒரு பட்ச கீழே போட்டார் கீழே போட்டார் நம்ம பார்த்து பார்த்துக்கோம் என்ன பண்ணுவோம் கூத்தையா கேஞ்சிச்சு ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு எடுத்து கொடுக்குறோம் அவர் பார்த்து பேசாமல் சொல்கிறாரு இவனுக்கு எடுத்து கொடுத்த சொல்லு அங்க ஒரு எதிர்பார்ப்பு அவர் தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்ப்பு நீ கொடுத்தது சுற்றி கொடுக்கப்பட்ட நீ எடுத்து கொடுத்து நல்ல காரியம் பண்ணியாச்சு நீ கவலைப்படுற என்ன அங்க ஒரு எதிர்பார்ப்பு வருது செஞ்சாச்சு நல்ல காரியம் செஞ்சுட்டு தேங்க்ஸ் சொல்லணும்னு எதிர்பார்த்தாலே அந்த கூட்டம் வந்து எடுத்து கொடுத்து டூட்டி முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் எதிர்பார்ப்பு இல்லாமல் பையனை வளர்க்கணும் அவனை வளர்க்கணும் அப்படி வளர்க்கணும் அவை சரியா அவள் கர்மஞ்சே செயல் செய்ய உரிமை உண்டு பழனி உனக்கு உரிமை இல்லை அவை எப்படி செய்ய நமக்குமா இருக்க ஆனா நாம கரெக்டா பார்க்கணும் கவலைப்பட மாட்டோம் அதனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்தாலும் தந்தை மகனை வளர்க்கும் போதே செய்ய எதிர்பார்க்கலாம் செய்வாங்க தப்பு இல்லை நான் திருப்பி செய்ய தான் கவலைப்படுவோம் பிறகு இதுல ஒரு வந்து இருக்க இதோட சம்பவம் சொல்றேன் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தலைவலி வந்துச்சு தெரியுமா அவரே கடவுள் அவங்க அவருக்கு வந்து தெரியும் நான் அவர் சோதிக்கல தலைவலி வந்தது மாதிரி படுத்துக்கிறேன் தலைவழிக்கு தலைவ நாரா பகவானே உங்களுக்கு தலைவலியா பாரு என்னன்னு தெரியல மருந்தெல்லாம் சாப்பிட்டே இல்லை எல்லாம் சாப்பிட்டேன் கேட்கல இதுன்னு கிருஷ்ணருக்கு தலைவலி வரும் மறந்து சாப்பிட்டு கேட்டேன்னு நம்ம போக முடியல இல்லை அப்ப என்ன எப்படி உங்கள் தலைவலியை போக்க மறந்துருக்கான்னு கேட்க கிருஷ்ணர் சொன்னாராம் என் மேல யாருக்கு அதிகமான பக்தி இருக்கோ அவனுடைய கால் தூசியை கொண்டாந்து என் தடையில போட்டால் தலைவன் என் மேல யாருக்கு அதிகமான பக்தி இருக்கோ அவனுடைய கால் தூசியை கொண்டாந்து என் தடையில போட்டால் தலைவலி நாலு பேருக்கு ரெண்டு குழப்பம் இருக்க நம்ம கால் பூசியை போட்டு தலைமை நீங்கள் இன்னொன்னு என்ன நினைக்கிறாரு கோட்டல் வச்சுக்கோங்க நம்ம கால் பூசிய பகவான் தலையோட பாவம் இல்ல அந்த பாவத்தை வாங்கி தீக்கிறது கடவுள் தலையில கூட ஏன் கால் தூசிய போட்டா பெரிய பாவம் அப்படின்னு குழப்பிறாரு தெரியல யாரும் தூசி வாங்கிட்டு வந்தா கொடுப்பாங்க எப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பு கேட்கிறாரு இப்போ கோவியர்கள் தான் இருக்காங்க கேட்டுப்பாரு கொடுத்தா வாங்கிட்டு தலையில் கூட நேரம் பிற கோவியர்கள் விஷயங்களில் பாட்டு படித்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா நாராயணன் வந்திருக்காரு நாராயணன் வந்துருக்கா என்ன பகவான் எப்படி இருக்கார் எப்படி இருக்காருன்னு கேட்குறாங்க அதை ஏன் கேட்குறீங்க நல்ல வழியாக நல்ல வழியாக என்ன என்னன்னு கற்றுக்கிறாங்க அதுக்கு ஒரு மருந்து உங்கள்கிட்ட இருக்கான் அப்படின்னு என்ன மருந்து உங்கள் கால் பூசியெல்லாம் கூடாதுன்னு தலையில் போட்டால் சரியாக இருக்கும்னு சொல்கிறாருக்கா உங்க உடனே எடுக்கிறாங்க துளியை விதிக்கிற கட்ட குட்டை குட்டைக்குன்னு அடிச்சு கட்டி தான் போய் தலையை போய் நாக ஒரே ஆச்சரியம் என்ன சொல்றாருன்னா தேக்கிறார் இதெல்லாம் பாவம் இல்லையா உங்க தூசியை போய் அவர் தலையில பார்த்தா அந்த பாவம் மசையாக தான் எங்களுக்கு பாவம் வருது துணியை வந்து எங்களுக்கு அளவுக்கு கவலையே இல்லை அவர் தலைவலி போகணும் அவ்வளோதான் அப்போ தான் நாகதருக்கே ஒரே இஷ்டம் அவர் தலைவலி போகணும் அவ்வளோதான் எனக்கு மேலே போகணும் தலைவலி போகணும் டியூட்டி ஆகல ட்யூட்டி அதற்கே இந்த எதிர்பார்கள் இல்லாமல் செய்வது அப்படிங்கிற ஒரு தன்மை எதிர்பார்க்கலாம் கிடைக்காது நமக்கு ஏது இல்லை அதனால சொல்றேன் சூட்டி அதை கரெக்டாக சில இது கிடையாது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் சொன்னேன் நான் வந்து சில உதாரணம் நிறையா சொன்னேன் உதாரணமாக சொன்ன மாதிரி தெரியலாம் நாமக்கல்ல ஒருத்தருந்த பதினெட்டு பத்தொம்பது வயசுல ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன் வேலைக்கு போகும்பொழுது ஒரு முதலாளி முன்னே உட்காந்து பேர் பெரிய கட் பேண்ட் ஃபேக் ஷர்ட்டு போட்டுட்டு ஒரு தூரத்தில் கேக் விட்டா வர்றாரு சேரில் உட்காந்து வராது வேலையெல்லாம் இல்லைப்பா ஒன்றும் பிள்ளங்கு நாள் கை சுவாசம் போகும்போது மழை மேகம் கூட்டம் மலை வெளியே வர்றாரு மழை பெய்யும் ரெண்டு மூட சிமண்டு வெளியே விலை இவர் வேகமாக இருந்து கொண்டாந்து உள்ளே போட்டு உரம் போதுன்னு விற்கிறாரு யார் இந்த வேலை தேடி பண்ணுவோம் இந்த முதலாளி பார்த்துட்டு இருக்க கூப்பிட சொல்லு கூப்பிட்டு என்னப்பா அந்த சிமண்டு மூட்டை எழுதுன்னு எழுதி போட்டேன் மழை பெய்து நனைஞ்சுக்கோ உனக்கு என்ன பார்த்தா என்ன பண்ண அதனால எழுது உள்ளே போகல பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க சாப்பாட்டுக்கெல்லாம் வேலை போல இன்னைக்கு நாம போல பெரிய நடந்து பெரிய அளவில புறந்துடும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்கிற செயலுக்கு கூடுதலான பலன் கிடைக்கும் அதனால எதிர்பார்க்காமல் நீ செய்கின்ற கடமையை செய்ய நான் இதுவரை சொல்லப்பட்ட சாஸ்திரருக்கு சொல்லப்பட்ட கடமைகளை செய்யு அப்படிங்கிற அதை இன்னொரு விஷயம் சொல்லாமல் நிசித்த கர்மம்னு ஒன்று செய்யக்கூடாத கர்மம்னு உங்களுக்கு சாஸ்திரம் அதை செய்யாதே என்கிற சத்தியம் வத கர்மம் சர அப்படின்னு பொய் பேசாது மது அல்லாதே இதெல்லாம் சாஸ்திரத்தில் சில தான் சொல்லியிருக்கு அதெல்லாம் சில அடுத்தவங்களுக்கு கருதல் பண்ணாத அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தர்மம் என்ன அப்படிங்கன்னா எனக்கு மற்றவங்க எப்படி கருதல் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறோம் அதே கருதல் நான் உத்தரவு பண்ணிட்டேன் எனக்கு மற்றவங்க எந்த கருத்து எப்படியெல்லாம் கடல் பண்ணா கூடாது நான் என்ன தெரியுமா அதே நான் மற்றவங்களுக்கு பண்ணக்கூடாது நிசித்த கருமத்தை செய்யாது இது ஒண்ணு அதை சொல்லாம இருக்க முன்னாடியே அப்ப இந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்ய வேண்டியது முதல் பிறகு இந்த செயலை வைக்கிறேன் மற்றவர்களுக்காக செய்கிறேன் எனது கடமை அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்காக செய்கிறேன் எனக்காக செய்றேன் அது கூட கூட இது என்னுடைய ட்யூட்டி இது பகவான் எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் கடவுளுக்காக செய்கிறேன் எனது கடமையும் பொறுப்பிட்டு செய்கிறேன் இது எனக்காகவோ மற்றவர்களுக்காக அவன் கடமையை செய்வான் அவ்வளவுதான் கடவுள் இந்த வாய்ப்பை இந்த தொழிலை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் அவ்வளவுதான் அதை செய்கிறார் இது ஒரு பாவனை அப்படிங்கிறார் பிறகு மன தூய்மைக்காக ஈஸ்வரன் பருட்டி செய்கிறோம் அதோட சேர்ந்த பல வித கடமையில அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரோல் இன்ட்ரெஸ்ட் இப்ப வீட்டுல மனைவியா இருக்கிற ரோல் இன்ட்ரெஸ்டா இருக்கு மனைவியா தாயா மகளா இருக்கா இருக்கும் ஆபீஸ் போய் ஒர்க் பண்ற பிடிக்க வேண்டாம் போன சில ஆபீஸ் நல்ல ட்யூட்டியெல்லாம் பார்ப்போம் வீட்டுக்கு வந்தா ஒரு போல வீட்டுல கவனிக்க மாட்டா குழந்தைகளை கவனிக்க மாட்டா ஒரு இப்படி பாதுகாப்பு கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறாங்க போகத்தை அனுபவிக்கிறது சாய்ஸ் இருக்கு நீ ஒரு போகத்தை இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்காம போகலாம் கடமையில சாய்ஸே நீ ஒரு இல்லரத்தானா இருந்தா என்பான் துணை அந்த சினிமாவுக்கு போகலாம் போகாம இருக்கலாம் பீச்சுக்கு போகலாம் போகாம இருக்கலாம் இதுக்கு சாய்ஸ் எந்த கடவுளுக்கு ஆனா கடமை சாய்ஸ் இல்லைங்கிற உனக்கு சாய்ஸே இல்லை கட்டாயம் பண்ணிக்க ஒருத்தன் படிக்கலாம் படிக்கலாம் நேச எனக்கு ஒரு மாதிரி எடுத்துட்டேன் போதும் மிச்சமாக நாற்பதாவது முழுசா செய்யல ஒன்றும் இன்ட்ரெஸ்டா செய்யல பரவாயில்ல அட்லீஸ்ட் ஃபார்ட்டி எல்லா படத்துலயும் அப்பதான் நீ பிளஸ் ஒன்னுக்கு போக முடியும் எனக்கு இது மட்டும் படி சிந்தி ஒரு மாதிரி வாங்கி தர சப்ஜெக்ட் மிச்சம் எனக்கு வேணாம் அப்படின்னா உன்னை பிளஸ் ஒன்னுக்கு உட்கார உட்காங்கள உன்னுடைய ரோல் எங்க இருக்கோ அந்த ரோலை நீ கரெக்டா பண்ணணும் இசை ஞானி சொன்னாரா நான் உலக கடல் பெற்ற இசையில் வந்து மூழ்கிட்டேன் நல்ல மூழ்கிட்டேன் பேரு புகழ் பொருள் அத்தனையும் குமிஞ்சிருச்சு கொள்ள போட்ட விட்டேன் கொள்ளை கணவனாக இல்லை கொள்ளை தந்தையாக இல்லை நல்ல மகனாக இருந்தான் அதனால் மனசுல இருந்து முருத்தலாக இருக்க வேதனை படல் சொன்னார் உலக புகழ்பெற்ற ஒரு இசை ஞானி சொல்லிட்டேன் அந்த டூத்தியை கரெக்டாக பண்ணிட்டேன் இந்த டூத்தியில் போட்ட விட்டுட்டேன் சமபாவனை விருது வெறுப்பு இல்லாமல் உனக்கு கடமையை செய்ய வேண்டும் அப்படிங்கிற இது ஒரு முக்கியமான ஒரு பண்பு இது ஒரு பாவனை அப்படிங்கிறார் பிறகு ஏனோ தானம் செய்ய முழு ஈடுபாருக்குடன் செய்ய வேண்டும் எதை செய்தாலும் முழு ஈடுபாடே செய்ய வேண்டும் அதுல கவனம் கூட இருக்கணும் சும்மா என்னத்தையே வந்தோம் செஞ்சோம் போனோம் சில பேர் கவனம் அப்படின்னு இருப்பாங்க அப்படி எல்லாம் செய்யக்கூடாது பிறகு இந்த நிபந்தனையோடீங்களா சுகத்தை அனுபவிக்கிற கருங்க அதுல என்ன சொல்றாருன்னா எப்படி சொன்னாக்க இலவசமா பெறக்கூடாது இலவசமா போச்சு இலவச டிவி இலவச வந்துருச்சு போறான் ஒரு சுகத்தை அனுபவிக்கும் போது இலவசமாவும் பண்ணக்கூடாது சொல்றாங்க சாப்பாடே போடணும் நம்ம நல்லா சாப்பிடணும் மற்றவங்களுக்கு கொடுத்து சாப்பிட்றோம் ருசியான சாப்பாடெல்லாம் போடுவோம் அதனால காட்டா கேட்கற மாதிரில்ல பகிர்ந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லை ஒரு முக்கியமான பண்பு இந்த சுகத்தை அனுபவிக்கும் போது தானம் பண்ணி அனுபவிக்கிற விஷயங்கள்லாம் அப்படிங்கிறாங்க உணவை தான் வச்சிக்கலாம் நல்லா சாப்பாடு நல்லா சாப்பாடு இந்த தானம் பண்ணுறது வந்து நம்மளை மிக உயர்ந்த நினைச்சு கொண்டு போய் சேர்க்கணும் அதனால் எதுவுமே இன்பத்தை அனுபவிக்கும் போது தானம் பண்ண சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹோமம் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு சொர்க்க லோகம் வேணும்னு ஹோமம் பண்ணுவாங்கண்ணா சொர்க்கம் குறை சுகத்தன் ஹோமம் சொர்க்கத்து ஒரு ஹோமம் இருக்கு சில செந்த சினிப்புகளுக்கு ஹோமம் பண்ணுவாங்க அது முக்கியமாக நாங்கள் தானம் தானம் இல்லை தர்மராஜா இதில் ஒரு மகாபாரத்தில் சம்பவம் வரும் ஒரு தீனிப்பு இல்லை இல்லை பாதி இருக்குமா பாதி வந்து தங்க நகரம் தர்மர் வந்து ராஜசீய வேலி பெரிய வேலி நடத்திட்டு இருப்பாங்க யாங்க போக வந்து தானம் தர்மம் அப்படி நடந்துகிட்டு இருப்பாங்க ஒரு கீரி வந்து அந்த தானத்தில் அந்த மிஞ்சின சாப்பாடுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த சக்தி பிறண்டு பிறகு பார்க்கணும் என்ன இங்க வந்து பிறப்பிறேன்னு கேள்வி வைப்பாங்க சொன்னோம் இல்லை ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தாங்க அவங்க சாப்பிட்டு கொடுத்து கொடுத்தே அவங்க வீரம் அவங்க சிந்தனை சாப்பாடு பிறந்த என் உடம்பு பாதிப்பு ஒன்றாகி இது மாதிரி தானம் பண்ணவங்க எங்கேயாவது இருப்பான்னு தர்மர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அங்க போய் பாருங்க சொன்னாங்க பார்த்தேன் நீங்க பண்ற தர்மம் அவங்க செஞ்சு ஒரு சின்ன ஏழை குடும்பத்துல தனக்கு வச்சு சாப்பாடை பொறுத்துட்டு அவன் பட்டியா அதுல வந்து பிறந்தவொன்னு அதுக்கு ரொம்ப இவர் இவ்வளவு பெரிய ஏகம் பண்றாரு அதுல வந்து அவ்வளவு பண்ணி எவ்வளவு கொடுக்குறவங்க எந்த சூழலில் எப்படி கொடுக்குறவங்கிறேன் அப்படி நீ அனுமதிக்கிற கொடுத்து அனுகுற இந்த தான பண்றது கர்ம பழனி பலன் கிடைக்கும் போது என்ன பாவனை ஏற்கனவே சொன்னது ரெண்டாவது பிரசாத புத்தி கடவுளுக்காக செஞ்சேன் அவர் என்ன கொடுக்கிறாரோ அது பிரசாதமே நிறையா வந்துச்சா துல்லாம ஏற்றுக்கிறது குறையா வந்துச்சா அழகாம ஏற்க விவசாயம் பண்றான் ஒரு மூட நல்ல வரும் எதிர்பார்க்கிறோம் நூத்தி ஐம்பது கூட நான் அப்படி பண்ணேன் இப்படினு துள்ள கூடாது நூறு மூட நூற்றம்பது மூட கடவுள் நம்மளுக்கு ஐம்பது மூட எக்ஸ்ட்ரா ஃப்ரெஷாக தான் கொடுத்துருக்கா இருக்கேன் இல்லை நோய்ச்சி ஏதோ போச்சு ஏதோ கடவுள் வந்து ஐம்பது மூடையை குறைச்சு அம்பதாக கூடாதுக்காக இருக்க அப்படின்னு சொல்லி பிரஷ்ஷாத பாவனையோடு ஏற்றுக்கொள்ள இது கடவுளுடைய பிரெஷாக தான் அப்படின்னு ஏற்றுக்கணும் இதுக்கும் ரொம்ப அருமை சொல்லலாம் அதாவது ஒருத்தனுக்கு வந்து வேலைக்கு போயிட்டு எவ்வளோ சம்பளம் ஏற்றுக்கா வேலை செய்யல ஏன் வேலை சம்பளம் கொடுத்துருக்கு உங்கள் வேலையை கொடுத்துருக்கோம் வேலை வேலை வேலை செய்கிறது என் வேலை சம்பளம் கொடுப்போம் உங்களை நல்லா வேலை செஞ்சுருக்கான் பார்த்துருக்காரு ஒரு பத்தாயிரம் கொடுக்கலாம்னு செஞ்ச வேலைக்கு சரி ஒரு எட்டாயிரம் கொடுப்போம் என்ன சொல்கிறேன்னு பார்த்து கொடுப்போம் எட்டாயிரம் வாங்கிக்கிறேன் சந்தோஷம் வாங்கி போயிருக்காங்க அடுத்த மாதம் அதே மாதிரி கொஞ்சம் கூட கொரியாமல் வேலை செஞ்சுருக்கான் அடுத்த இன்னும் கூட கொடுக்கட்டமோ அது சந்தோஷம் வாங்கிப்போங்க கூடத்த போலது இன்னும் ஒரு ஆயிரம் ரூபாய் கூட அப்படின்னு அடுத்த மாதம் ஆயரூபா படைச்சிருக்கேன் சந்தோஷம் வாங்கிடுவேன் எந்த இது சந்தோஷம் வாங்கி தரணுன்னு ஏன்னா பதி தோன மாசமே நீங்கள் செஞ்ச வேலைக்கு பத்தாயிரம் ஓடலான்னு வைச்சேன் ரெண்டாயிரம் உரைச்சி கொடுத்து வாங்கி கொடுப்பேன் இப்போ அதோட அது சந்தோஷம் வாங்கி போகிறேன் அப்படிங்க நான் வந்தவனையே சொன்னா வந்துட்டேன் வேலை செய்கிறது ஏன் வேலை சம்பளம் கொடுத்துரு உங்கள் வேலையை உங்கள் வேலையை நீங்கள் சரியா செய்யணும்னு நான் புரியுதா ஏன் வேலையை நான் ஒழுங்காச்சு இல்லை உங்கள் வேலையை நீங்கள் சரியா செயல் நானே கொடுத்துட்டேன் அப்ப என்ன அப்ப என்ன வச்சா கூட எது கிடைச்சாலும் ஏன் ஏற்படுகிற மனப்பாமை வந்தவுடனே பகவான் முதல்ல கஷ்டத்தை கொடுப்பார் பிறகு கூடுதலான பலனை நம்புவார் அப்படிங்கிற அதனால கர்ம பலனை பிரசாத பாவனையோடு அர்ப்பணம் பண்றது ராமகிருஷ்ணன் பரமன் சென்ற பட்சம் திரி பெரிய நாடகாசிரியர் குடிகாரு இந்த பிரசாத பற்றி என்ன பண்ணுன்னு சொல்கிறாருன்னா ராமகிருஷ்ண வந்து அவர் குடிக்கிறாரு உட்பாட்ட முடியல பரமஹர் சொல்கிறார் இன்னைக்கு என்ன சொன்னாலும் எனக்கு படைச்சு பண்ணி குடிக்கிறாங்க எனக்கு படைச்சு பண்ணி ராமகிருஷ்ணன் பெரியம்மா தான் உலகமே ஒரு கடவுளை போட்டிக்கிட்டு இருக்கு எல்லாரும் வர்றாங்களே பண்ணிக்கிட்டுருக்காங்க இவர் எடுத்து வாக்கில் திறப்பாதான் இவர்கிட்ட ஒரு பல கருக்க வாக்கு கொடுத்துதான் செஞ்சு ரம் திருஷந்த பிரசா அதுக்கு மட்டும் வாக்கு சக்தியை எடுத்துட்டு ராமகிருஷ்ணருக்கு அர்ப்பணம் அப்படின்னு சொல்ல போற இவ போய் அவர்களுக்கு அர்ப்பணம் அர்ப்பணம் வளர்த்து கொடுத்த குடுத்து நீ சாப்பிட சொன்ன உடனே அது கேட்டப்படுத்து அங்க கூட முடிச்சிருக்கு அப்படி எந்த செயல் செய்தாலும் இறைவனுக்காக செய்து இறைவன் கொடுத்த கடமைன்னு சொல்லி செஞ்சுட்டு அதை வரக்கூடிய பலனை கடவுள் கொடுத்த பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள பலனில் பாவனை இந்த பலன் இந்த மூன்றில் எப்படிப்பட்ட செயலை செய்வது எந்த பாவனையுடன் செய்வது பலன்கடிக்கும் பொழுது எந்த மூணு கர்ம யோகத்தின் முக்கிய அமைச்சர் ஒன்று நம்மளுடைய கடமையை செய்வது நம்மளுடைய இந்த உடலை பாதுகாப்பதற்காக செய்யக்கூடிய கடமை பிராயகட்ட கர்மங்கள் அது ஐந்து விதமான ஏழ் பிறகு சுகத்துக்காக செய்யக்கூடிய கடமைகள் இதெல்லாம் இந்த பாவனையோடு செஞ்சணும் அதுக்கு வரக்கூடிய பலனை அந்த பாவனையோட ஏற்றுக்கொள்ள கடுமையும் இப்படி செஞ்சால் அதனால் என்ன பணம் அது ஒன்று இருக்கு என்ன சொல்கிறாருன்னா இப்படி செஞ்சால் மனசு நல்ல பக்குவமாக ஏறி இந்த உலகத்திலேயே மற்றவங்களாம் கட்டணம் சொல்ல சொன்னது முதல்ல கிடைக்கிறது இந்த கர்மயோகமா செய்யாம ஒரு பேர் செய்யறான் அவனுக்கும் நூறுபா சம்பளம் கிடைக்கும் நம்மளுக்கு நூறுவா கிடைக்கும் அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் இந்த நூறுபாக்கும் நம்ம சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரும் ஒரே செயல் ஒரே பலன் நம்மளுக்கு ஒரு மனநிறைவோட இருக்கும் அவனுக்கு மனநிறைவு தெரியாது இது முதல் பலன் நம்மளை இல்லாமல் நம்மளுக்கு பொறாமைகள் கெட்ட வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு நமக்கு தெரிய தெரியாது அதுவா மனசு சித்த சுத்தத்தியாகும் என்று இரண்டாவது மூன்றாவது படகு என்ன சொல்றாருன்னா தர்ம சக்கரம் அந்த படைப்பு ஒரு இயற்கையே அதனால தான் ஒழுங்கா இயங்கலாம் இது படகு இன்னொரு தர்ம சக்கரம் சொல்றாரு என்ன சொல்றாருன்னா உயிர்கள் உணவிலிருந்து வருகிறது உணவு மலையிலிருந்து வருகிறது மலை வேலிருந்து வருகிறது வேவி கர்மத்திலிருந்து செயலில் இருந்து வருகிறது செயல் செய்ய உடல் வேண்டும் பிறகு உடலுக்கு உயிர் வேண்டும் உயிருக்கு உணவு வேண்டும் ஒரு சக்கரம் என்றார் இப்ப வந்து நம்ம உயிர் உடலில் உயிர் கட்டுனா சாப்பிடணும் சாப்பாடுன்னா மழை பெய்யலாம் மழை ஒரு முக்கியமான கருத்து சொல்றாரு வேலி இப்போ அஞ்சு வேலிக்கு பாருங்க தேவை இக்கியம் பித்திரீக்கியம் இதையெல்லாம் மக்கள் நிறையா செஞ்சா முறையா மழை பெய்யுமா கெடுப்பதும் கெட்டாக்கு சார்லாய் மற்றாங்க எடுப்பதும் எல்லா வரையும் எடுத்துற மழை நல்ல மழை சில மலை வந்து கெடுத்துடும் கேரளாவில நம்ம கெடுச்சு பாருங்க அப்படியும் பெய்யாது அழகா கரெக்டா தர்மமா மகாபாரதத்தில் எல்லா நாட்டுக்கும் போயிடுவான் கண்டுபிடிக்க முடியாது பஞ்சமாண்டவர் துரியவா கண்டுபிடிச்சா இன்னொரு பன்னெண்டு வருஷம் காட்டு கண்டு சொல்லலாம் பஞ்சமாண்டவர்கள ஒருத்தர் சொல்வாரு பீஷ்மர்னு சொல்வாரு திருவண்ணு தெரியல பீஷ்மர் சொல்வாரு எப்படி கண்டு கேட்பாங்க எந்த நாட்டுல நல்ல செல்வ செ மழை பெய்ஞ்சுக்கிட்டு பாரு அந்த நாட்டு பஞ்ச மாதம் இருக்கிற இடத்துல அப்படி மழை பெய்யும் நல்லா இருப்பாங்க சென்று அப்படி தூதுவா சொல்லும் அப்ப அங்கதான் இருக்காங்க அப்ப தர்ம சக்கர நாம் கடமைகளை முறையாக செய்து முறையாக வாழ்ந்தால் இயற்கை ஒழுங்காக மழையை பீணிக்கும் இந்த நாட்டிலேயே பெரும்பாலான மக்கள் தர்மப்படி வாழ்ந்தா அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் சரியாகிட்டே முடியும் அது ஒரு தர்ம சக்கரம் சொல்றாரு அதனாலதான் நம்ம நதிக்கெல்லாம் பூஜை பண்ணுவோம் கங்கை கங்கா பூஜை வந்து ரெகுலராக நடக்கிறாங்கன்னா கங்கா பூஜை எங்க இமயமலையில் ஆரம்பிச்சு கல்கத்தா வரை நடக்கணும் பற்றாத ஜீவன் எங்கேயும் இப்ப கணக்கூட பார்த்து அந்தவன் போன வருஷம் வைகை நதிக்கு பூஜை பண்ணாங்க தண்ணியே இல்லை கொட்டி பூஜை பண்ணாங்கன்னா இந்த வருஷம் வந்து தெரியும் எந்த வருஷம் அடிக்கிறது இப்போ கூட கொஞ்சமாக மழை காலத்தோ ரெண்டு மாசம் போகிற வருஷம் பார்த்தோம் அவ்வளோ ஒரு பூஜை நடந்துச்சு அந்த வேள்வையாக ஒரு இறை வழிபாட்டோடு எல்லாத்தையும் செய்யும் போது இயற்கையே நம்மளுக்கு ஒரு துணைபலி இருங்கிற அதுக்கு கர்ம யோகமுதல் மூல காரணம் நம்ம உடம்பு வேணும் செயல் செய்யணும் செயல் செய்யறத வேள்வையா செஞ்சா மழை பெய்யும் மழை கழிஞ்சா சாப்பாடு வாழும் சாப்பாடு கிடைச்சா உடம்பு நல்லா இருக்கும் உயிர் வாழ்வாள் உயிர் வாழ்ந்தால் என்ன அழைத்து சென்று ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை ஞானம் வந்துருச்சுன்னா வேலை செய்யும் ஒரு கேள்வி வரலாம் ஞானம் வந்தாச்சு எனக்கு சுத்த சுத்தம் இருக்கு நல்லா வந்தாச்சு ஞானம் வந்துருச்சு பிறகு நான் கடமை எல்லாம் செய்யணும் நம்மளும் கசாமியா அப்ப கடமையை செய்யணுமான்னு ஒரு சந்தேகம் வரலாமா கிருஷ்ணர் சொல்றாரு இன்னொன்று இருக்க எனக்கு பூர்ண ஆணவம் இருக்கு ஞானம் வந்தாச்சு எனக்கு நிறைவாக இருக்கும் நாம எது செய்யறது பெஷம் நிறைஞ்சிட்டு பாருங்க எனக்கு செஞ்சு ஒன்றை பெற வேண்டிய அவசியம் இல்லை செய்யாமல் போது ஒன்று இலக்க போகிறதும் இல்லை எதுக்கு நான் செய்யணும்னு நினைக்கலாம் அர்ஜுனை அவர் ஞானியாக நினச்சிக்கிட்டு நான் ஞானி எனக்கெல்லாம் ஞானமாக இருக்கு நீங்கள் என்னையெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு நினைக்கலாம் என்ன சொல்கிறாரு எப்படி நீ செஞ்சுன்னு ஆகணுங்கிற இன்னொரு விஷயம் இடையில சொல்கிற இல்லறத்தில் இருந்தவங்க எப்படி இருக்கிறது ராமகிருஷ்ணன் பரமஹர் கொஞ்சம் சொல்கிறார் எல்லா கடவுளையும் செய்யும் போது அந்த தத்துவ விஷயங்கள் கடவுள் விஷயங்கள் அப்பப்போ வந்து பரமாத்மா ஜீவாத்மா இதை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கேட்கணும் விசாரிக்காங்க அதுக்கு முன்னாடி நல்லா இருக்குங்க கெடியாரப்படுறது பார்த்தீங்களா சின்ன மணி பணிகள் இருக்குது பெரியவங்க என்ன பண்ண சுற்றிக்கிட்டே இருக்கு ஒரு மணி நேரம் போதா அது ஜாயின் பண்ணிட்டு போயிடும் நீ என்ன வேலை பார்த்தாலும் அந்த கடவுள் சிந்தனை அப்பப்போ யானை வச்சுக்கிட்டே வரும் இந்த தத்துவ விஷயத்த அப்பப்போ வந்துட்டு பார்க்குறேன் பின்னாடி முழுசாக தமைக்க முடியும் இன்னொரு உதாரணம் சில செல் கொடுத்துற பெண் வந்து வெளி இருக்க குழந்தைய பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா இன்னொருத்தவங்க எல்லாம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கான் கையை மட்டுமே குளக்கலை கொடுத்தாமல் அது மாதிரி இறை சிந்தனையில் கடவுளை வச்சுக்க எல்லா காரியும் பார்த்துக்கிட்டே இல்லை அப்படிங்கிற அது கடுமையை வச்சுட்டு இன்னொரு ஒரு அந்தம் அப்படிங்கிற அதனால் சரி ஞானம் வந்தாச்சு செயல் செய்யாமல் சொன்னான் அதுக்கு சொல்கிறாரு ஞானம் வந்தாலும் சரி மன சுத்தியாஞ்சாலும் சரி நீ காட்டிலஞ்சி நகரத்துக்குள்ள ஒரு பொறுப்புல இருந்து சாமியாராக இருந்தாலும் சரி நீ கட்டாயம் செயல் செஞ்சிட்டே ஆகணும் காட்டில் போய் கோமணத்தை கட்டிட்டு உட்காந்து நீ வாட்டி போயிருக்க ஊட்டில் வந்து சாமியாரோ ஞானியோ ஞானி உள்ளையோ கட்டாயம் செயல் செஞ்சே ஆக வேண்டும் அதற்கு பெயர் லோக உலகத்தை நல்வழிப்படுத்துதலின் பொறுத்து கட்டாயம் கடமையை செய்து ஆக வேண்டும் காட்டிலிருந்து சாமியா செய்ய நகரத்துக்குள்ள ஒரு பொருள் திராமசம் நடத்த நல்ல ஞானமாக தான் இருந்தாங்க எல்லா சாரியும் அர்ஜுன யாரு கிருஷ்ணர் யாரு ஒரு பெரிய பொறுப்புகளுக்கு அந்தஸ்து இருக்கும் நாமும் சாமியாக போகிறேன் எனக்கு வேலையே செய்ய வரணும்னா அது கூடவே கூடாது ஒன்றே மாதிரி எல்லோரும் கடைப்பிடிக்க ஆரம்பித்துருவார்கள் எனக்கு என்ன சொல்கிறாருன்னா அதெல்லாம் அதாவது இவ் உலகத்தில் நாம் எப்படி நடக்கணுங்கிறதுக்கு நாலு பேரு தான் நம்மளுக்கு பிரமாணமாகும் நாலு விஷயத்தை பார்த்து தான் நம்ம நடந்துக்கிறாங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதுங்கிறதுக்கு முதல்ல மனசாட்சியாக பார்க்கணும் என் மனசாட்சி சொல்லிச்சுப்பான் நான் மனசாட்சி போய் நடணும்னு சொல்லுவோம் அது ஓரளவுக்கு எல்லா மனி எல்லாருமே மனசாட்சி கேட்டுக்கார்கிறார் என் மனச்சாட்சிங்கிறது நம்ம தர்மமாக எவங்க செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறதுக்கு மனச்சாட்சியோட அர்த்தாட்சி பெரும்பாலான மக்களுக்கு தர்மம் அதுவும் தெரியும் நீங்கள் பாருங்கள் கதாநாயகர் இல்லைன்னா இருந்தால் அந்த படம் உடையோட மனச்சாட்சி ஒன்று நம்மளை நன்மைப்படுத்த முதல் ஒன்று ஓரளவு வேதம் இரண்டாவதா வேதத்துல இதை இதை செய்யக்கூடாது திருக்குறளை சொல்லிருக்காரு நிறைய விஷயம் சொல்லிருக்காரு பேசுடா போகப்படாத இனி நிலை கொள்ளாது சொல்றாரு இப்படி திருக்குறள் மாதிரி வேதத்துல கர்மகாண்டம் எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது நிறைய பிரமாணம் அத்திசூடி நிறைய மன்ன புஸ்தெல்லாம் இருக்காது அது சொல்லிவிட்டு எதை செய்யலன்னு எதை செய்யக்கூடாது அரண் செய்ய இருக்கு ஆறு வந்து செய்யு நான் அருண் ரெண்டு வாரத்தை வத்தாதா அரண் செய்ய சொல்லுங்க இந்த நூல்களை பார்த்து நாம் நல்லபடியாக நடக்கலாம் ஒன்று மனச்சாட்சியாக மூணு நூல்கள் இன்னொன்று வேதம் வேதம் வந்து கர்மகாண்டம் அது வெளியே மன்றங்கள் இருக்குது அல்லது இந்த நூல்கள் வந்து திருச்செழுப்பாருன்னு பார்த்துக்கலாம் இது ஒரு பக்கம் இன்னொன்னு என்னன்னா பெரியவர்களின் வாழ்க்கை முறை அதை மூணு மனசாட்சியை சொல்லல வேதத்தை சொல்லல வேதத்தை பின்பற்றி வந்த நூல்களையும் சொல்லல பெரியவர்களின் வாழ்க்கை முறையை பார்த்து எல்லா மனிதர்களும் நடக்க ஆரம்பிப்பார்கள் நீ சமுதாயத்தில் பெரிய மனிதன் கிருஷ்ணன் அர்ஜுன் சமுதாயத்தில் தெரியும் நீ எப்படி நடப்பே நடப்பான் அதனால நீயே ஒழுங்காக ஊட்டிய நீ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறாங்க இதில் இந்த பெரியவர்களுடைய விஷயத்தில் யார் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு தாயம் பெற்ற தாயம் ரெண்டாவது அப்பா அப்பா மூணாவது குரு நாலாவது சமுதாயத்தில் நாம் நினைக்கிற ஹீரோ யாரை பெரியவர் நினைக்கிறோம் ஹீரோவை நினைக்கிறோமோ அவங்க அதனால தான் குழந்தைகள்லாம் சொல்லுவாங்க கர்ப்பமாக இருக்கும்போதுலேருந்தே தாய் ரொம்ப கவனமாக நடக்கணும் விரவிழாவது கர்ப்பத்தில் தான் உபதேசம் பண்ணாரு சில பேர் சொல்லுவாங்க கர்ப்பமாக இருக்கும் நல்ல நூல்கள்லாம் படிங்க டென்ஷனான படத்தெல்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவாங்க டிவியில் பெற்ற பெண்கள் சொல்லுவாங்க டென்ஷனாக இருக்கிற படம் அழுதுகிட்டே இருக்கிற படத்தெல்லாம் பார்ப்பாங்க டிவியில் கூட அழுது செய்திகள் வருது கர்ப்பமாக இருக்கிற படங்களும் பார்த்தாலும் சோழத்தை அழுதுகிட்டே இருக்கு ஏன்னா பெற்ற தாய் முதல் முதல் செஞ்சா குழந்தைகள் தாய்நாடு சண்டை போடக்கூடாது பெற்றோர்கள் பின்பற்ற ஆரம்பித்து விடும்ய வாத்தியார தப்பு பண்ணா பெரிய பிரச்சனையா ஒரு நீ சொல் வருடம் வந்துச்சு ஒரு வாத்தியாவது ப்ரமோஷனுக்கு அடுத்த படிப்பட்ட எக்ஸாம் அவருக்கு ஆட்சி வச்சுட்டார் எத்தனை பேர் காந்தியார்ட்ட பண்ணிடுச்சா அவர் காப்பி அடிச்சு பேட்ட ஆசிரியரை பெற்றடிக்கிறார் எப்படி இருக்கு அப்ப ஒன்னு பெற்றோர்கள் அடுத்து ஒரு இன்னொன்னு என்ன அப்படிங்கிறாங்க நம்ம சமுதாயத்துல சில காமராஜர் சொல்றாங்க காந்தியை சொல்றாங்க அவங்கள மாதிரி நடக்க ஒன்று இன்னைக்கு மாணவர்கள் யாருக்கு தெரியாது பெரிய கீரோதரம் தான் நடிகர்கள் அல்லது கிரிக்கெட்டிய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கேஜில் இருக்காங்களா ஹீரோ அவங்க மாதிரி செய்ய நினைப்பான் கோயம்புத்தூர்ல சாமி ஆனால் ஒரு பெரிய வீட்டில் சாப்பிடும் ஒரு பெரிய டாக்டர் பிலியம் ப்ரொடியூஸ்டர் அந்த கிச்சன் அப்போ நாங்க ஒரு வருஷம் வச்சிருந்தாங்க அந்த சமையல் பரிமாறம் சாப்பாடு போட்டு கழுப்பு அழகாக வரும் சாமி இந்த வயசுல பக்தி வந்துருச்சு டாக்டர் தலையில் அடிச்சிருச்சு விடுதல் சாமி சாமி ஏதோ அருணாச்சலம் படத்தில் ரஜினிகாந்த் போட்டுக்கோமா போட்டிருக்கேன் அப்போ ரஜினியை ஃபிரிப் பார்க்குறேன்னு எனக்கு நினைக்கிறாரு ஏன்னா அவங்கள பார்த்து செய்யறவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு பெல்பாட்டம் பேண்ட் எடுத்து ஒரு ஹீரோ நடிகருக்கு ஒரு நாளில் யானைக்கால் நோய் சினிமா ஷூட்டிங் எடுத்தாங்க பேண்ட் போட முடியாது கீழே மட்டும் அதுதான் பெருசாக தச்சிரு ரெண்டு ஒன்றை தச்சா சினிமா இருக்கு ரெண்டையும் தச்சிருக்காங்க அந்த படத்தில் வந்துருக்காங்க எல்லா படம் எல்லாரும் நடிகர்களை தொடர் அவர் இவருக்கு நினைப்பு அதனால நீ ஒரு ஹீரோல இருக்க ஒரு ஹீரோ பஞ்சமாண்டிய அவசியம் இல்லை செய்யாமல் நஷ்டம் இல்லை கடவுளுடைய அவரதாக இருந்தாலும் நான் காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றேன் ஜனக பெரிய ராஜா அதுங்கிற அத்தியாயத்தில் அவர் ஞாயி ஞான நிஷ்டம் அவர் உபதேஷம் பண்றாரு சன்னியாசிகள் இருக்கு எனக்கு ஆனால் ராஜாவாக இருக்கு ஆட்சி ஆட்சி பரிபாலனை வந்துட்டாரு அவர் ஞானம் அடைஞ்சிட்டேன் எனக்கு சித்த சுத்திகளாம் வந்தாச்சு பத்துவம் ஆயிடுச்சு காட்டி போயிடல பொறுப்பில் இருக்கிறவங்க பொறுப்பாக கடமைகளை செய்ய நினைங்க எனக்கு ஒன்னைய பார்த்து மற்றவங்க சொல்லிடுவாங்க ராமேஸ்வரத்துக்கு தேவை ஐயர் ஏரியலாம் போய் ராமேஸ்வரம் குளிக்க ஒரு பஞ்சாபத்து நல்ல வெளியில் வச்சு அதை ஜவன்பரம்னா கடலில் போய் மந்திரம்லாம் சொல்லி பிடிக்கணும் இங்கே வச்சுட்டு போனால் எவ்வளோ எடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு போய் தள்ளி போய் மண்ணை தோண்டி தொதச்சி அதில் ஒரு சிவலிங்க பிடிச்சி வச்சுருக்காரு நிறைய பிடிச்சி வச்சுட்டு கடலில் போய் அப்படியே மந்திரம் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்த மந்திரம் இந்த மந்திரம் அரங்கே பிடிச்சிருக்காரு திரும்பி வந்து பார்த்தா கடல்கார ஒவ்வொரு சிவலிங்கமாக இருக்கார் என்னென்னு பார்த்தா அங்கே முடிஞ்ச பார்த்துக்கிட்டே ஏதோ சிவலிங்க பிடிச்சி கொடுத்துருக்காரு அப்போ கடலில் குளிச்சிக்கம்போது சிவலிங்கம் பிடிச்சி வச்சுட்டு புடிக்கணும்னு போகிறது ஐயே நம்மளை பிடிச்சி வச்சிருப்போம் இங்கே பக்கத்தில் ஒரு வர எல்லாம் சிவலிங்கத்தை பிடிச்சி வச்சு போயிட்டாங்க இவருக்கு அங்கே போ போச்சு அந்த வெள்ளி பாத்திரம் போச்சு ஒரு ஸ்லோ அந்த ராமேஸ்வரத்தில் வந்து பாவம் தொலை வந்துருக்காங்க பிடிச்சது பயன் வெள்ளி பாத்திரம் கோந்த ஏன்னா அவரை பார்த்து இவன் செய்யிறான் அதனால் சமுதாயத்தில் பொதுக்குள்ள யார் இருக்கமோ அவங்க தன்னுடைய டியூட்டியை கரெக்டாக பார்க்கணும் இல்லாட்டி ஒன்றையை பார்த்து மற்றவங்க கடைப்பிடிச்சிடுறாங்க அதனால் உங்களுடைய கடமையும் இதற்காக நீ கட்டாயம் செய்யணும் பிறகு இன்னொரு விஷயம் சொல்றாரு ஞானி எப்படி செயல்பட கூடாதுல அவன் கண்டவாக செஞ்சிட கூடா ஞானம் உனக்கு அண்டாச்சு பக்குவம் மாயாச்சு நீ வந்து நீ அடங்க ஞானத்தை வச்சுட்டு கண்டவாக உபதுயாரு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு ஏதோ செய்யலாமா அதுதான் போய்ப உலகமே நிறையா இதெல்லாம் உண்மையை காட்சியில் சாப்பிட்றது தெரியுது எதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு உபதேசம் பண்ணால் அவனுக்கு அடிதான் இருந்த ஞானிஹாணி அது சாதாரணமாக இருக்கா அவன் என்ன செய்யறான்னு அவன் செய்யணும் அவனோடைய அவருடைய புத்தியை கெடுக்கக்கூடாது ஒருத்தர் நல்லா பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த ஞானத்துக்கு நல்லா பண்ணணும் இதெல்லாம் உபசேக்சல ஒன்று தேவையில்லைப்பா இன்னும் இவருக்கு கண்டிப்பாக வந்திருக்காரு இவருக்கு பண்ணாமல் இருப்பாரு உபதேசம் பண்ணும்போது கவனமாக பண்ணணும் ஞானிஹாணி யாருக்கும் எது தேவையோ சொல்லணும் தேவையில்லாமல் நம்மளுடைய படித்த விஷயத்தெல்லாம் போய் கண்டிடத்தில் சொல்லிக்கிட்டு கண்டிப்பாக சொல்லி குழைக்கிடக்கூடாதுங்கிறார் ஞானிகள் ஞானிகளுக்கு ஒரு அட்வைஸ் பண்ண இருக்கு ஞானம் கூட இந்த ஞானத்தை எப்படி சொல்லணும் அப்படி போய் நாமளே வேணும் குழந்தைக்கு என்ன உபதேசம் பண்ணணும் இருக்கு பெரியவங்களுக்கு என்ன உபதேசம் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு உபதேசம் இருக்கு பார்த்து கரெக்டாக பண்ணலாம் நீ ஞானத்தை அடைஞ்சிட்டிங்கிறத கண்டபாடம் சொல்லாதீங்க இதுக்கு ஒரு உதாரணம் கூட சாதாரண உலக வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு சின்ன குழந்தைக்கு போய் புரட்டா போடலாமா இருக்கும் சிந்திக்காடு ஆறு மாசம் பதினஞ்சு வயசு பயிற்சி கொடுக்கலாம் அதுக்கு போய் எல்லாரும் சாப்பிட கொடுக்குற மாதிரி பத்து ஒன்பது நேரம் வயசுல பண்ணுவாங்க ஒருத்தர் சொன்னார் ஓனர்லாம் கரெக்டான அடிப்பான் பசங்க கிராமத்தில் பார்த்துருக்கீங்களா அடிப்பாங்க ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க நான் கொஞ்சம் பண்ணி ஒரு உபதேசம் பண்ணியிருந்தேன்னா இவர் என்ன அந்த கரிமாற்றி நான் யோசிச்சு எப்பா அப்பா அப்படி வந்து அடித்தேன்னா நீ அடுத்த ஜெனிதத்தில் கரெக்டான பட்டன் அந்த ஓனானா கரெக்டாக ஓனாக மனுஷனாக பிறந்து ஒன்றே அடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் பண்ணியிருக்கேன் இது கொஞ்சம் விவரமான பையன் அப்படிங்களா இய்யா சரிங்கய்யா ஏன் இப்படி இருக்கக்கூடாதுன்னு கேட்டார் ஓனை சரிங்க நான் ஓனானா கூடாது இந்த ஓனா மனுஷனாக பிறந்து என்னையே அடிச்சு அதுக்கு பதிவாகி நான் இப்போ மனசு நாள் தொடர்ந்து இவனுக்கு சொல்ற உபதேசம் நீ கர்மா தேரே எதுவும் அந்த கர்மா கீழாகாது கூட ஜென்ம இப்படி எல்லாம் மாத்தி வரும் அப்படின்னு அங்க சொல்லக்கூடாது இவனுக்கு சொல்ற திரும்ப கேள்வி கேட்க அவர் என்ன சொல்லி சொல்வாரு அதனால ஞானியும் கவனமாக உபதேசம் பண்ண வேண்டும் அப்படிங்கிற ஞானிக்கும் மற்றவங்க என்ன வித்தியாசம்னா வெளியே ரெண்டு பேரும் ஒரு நாட்டை காரியம் பார்ப்பாரு அவருக்கு மனசுல வேறுபாடு இருக்கும் இவனுக்கு மனசுல மனசுல சந்தோஷமா செய்வாரு அவன் சந்தோஷமா செய்ய மாட்டாங்க செயல் வெளியே பார்த்தா ஒன்னா தேவை ஜனவரும் ராஜியா ஆண்டாரு மத்த ராஜாவும் ஆண்டாங்க சந்தோஷமா ஆட்சி மத்தவங்க அவன் வந்திருவாளையோ எப்ப பார்த்தாலும் பயம் வீதி துக்கத்துல ஆட்சி ரெண்டுதான் வித்தியாசம் செய்யுங்களேன் பிறகு என்ன ஒண்ணு வேணா ஒரு ஞானியை பார்த்து நீ அதே மாதிரி எல்லாம் சேர்ந்து நினைக்கிறாங்க சுபாவமும் அவர் இருக்கு குணங்கள்னு இருக்கு தர்மத்துக்குட்பட்ட சில சுபாவங்கள் அவரோடைய சுபாவும் பண்ணி தான் இப்ப இங்க இருஷ்யன் உடனாட்டு போறாப்பா அங்க நல்ல ஞானி ஞான விஷயம் அவர் போய் போன உடனே நல்லா பார்க்கறான் அவர் காலையில் சப்பாச்சி சாப்பிடறாரு மட்டையான சப்பாத்தி சாப்பிட்றாரு வயிற்று சப்பாச்சி அவர் மாதிரி நான்கு சாப்பிட்டு இன்னும் சாப்பிட்டா இருந்தா அவர் சுபாவ சப்பாத்தி சாப்பாடு சாதனை படிக்க முடியாது இயல்புக்கேற்ற செயலி உணர்வு அவரு சின்ன வயசுல நல்ல சாதனை பண்ணி இப்ப சாதனை பண்ணாம இருப்பார் அதை பார்த்து கூடாது அவர் இருபது வயசுல என்ன பண்ண அதனால சில சுபாவங்கள் தர்மத்துக்கு உட்பட்டு அவர் சுபாவம் வேறையாருக்கோ நம்ம சுபாவம் வேறையா இருக்கோம் அது அப்படியே கடைப்பிடிக்கணும் தான் அவசியம் இல்லை ஏன்னா பெரியவர்களை பார்த்து கடைப்பிடின்னு சொன்னோம்ல ஒருத்தருக்கு ஒரு சுபாவம் இருக்கு இன்னொருத்தருக்கு இன்னொரு சுபாவம் இருக்கு அதனால அதிகம் கவனமாக அந்த சுபாவம் தர்மத்தை மீறக்கூடாது அவ்வளோ ஒரு சுபாவை நீ கடைப்பிடிக்கணும் அது மீற கஷ்டம் கிடையாது பகவானே அவருடைய குணம் தர்மத்தில் இருந்து விடுபடுவது கஷ்டம் அது தர்மத்துக்கு உட்படதான் அதான் தர்மத்துக்கு உட்படலைன்னா அதை மாற்றி ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக முடியாது இப்போ டாக்டர் இருக்கிறாங்க எல்லா கால கண்ணத்தால் திணிக்க பார்த்து எடுத்து டாக்டர்லேயே டாக்டர் தான் படிக்கவே நினச்சிருப்பாங்க அவனுக்கு டாக்டர் அவங்களிலே பிடிச்சதே இருக்காது அவங்க ஐஏஎஸ்டாயில் நினச்சிருப்பான் பம்பை படிக்க வைச்சா அதையும் படிக்க மாட்டான் இன்னும் படிக்க வைச்சான் அவன் சுபாவத்தை தெரிஞ்சுக்கணும் அந்த லைன் அவன் கண்டுபான் இப்படி பண்ணுறதே இல்லை அவருடைய சுபாவத்தை தகுந்த மாதிரி கொண்டு போய் இது ஒரு கருத்து இந்த சுலபத்தில் சொல்லப்பட இருக்கிறது அடுத்தது கர்மயோகத்தின் தடை அதை இனித்த உபாயம் இப்போ பார்த்துக்கலாம் கர்மயோகம்னு என்னன்னு பார்த்தோம் கர்மயோகம் செஞ்சு முடிச்சு மனப்பத்துவமாகி ஞானம் வந்தால் கூட நீ செயல் செஞ்சாகும் ஏன்னா உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக நீ உன்னுடைய கடமையை செஞ்சாகும் அது லோகசங்கரகன் கேட்கு இப்போ கடைசியாக பார்க்க வேண்டிய விஷயம் கர்மயோக உங்களுக்கு எது தடையாக நாட்டுவது அதை இணைக்க உபாயம் என்ன ஏன்னு மனிதன் தெரிந்தே பாவம் செய்யிருக்காங்க கர்மயோகம் செய்வதில்லை இது செய்யக்கூடாது பாவமும் தெரிந்து கூட சில பேர் பாவமெல்லாம் செய்யிறாங்கிற மாதிரி கேள்வி கேட்குறான் அதனுடைய அர்த்தம் என்னன்னா கர்மயோகமாக தர்மப்படி ஏன் வாழ முடியாது என்ன பண்ண கர்மயோகம் சொல்றது தர்மமான வாழ்க்கை முறைதான் அதுக்கு சொல்றாரு ஒரே காரணம் ரஜோ குணத்தை உதித்த ஆசை அதாவது அளவுக்கு அதிகமான ஆசை அல்லது அதர்மமான ஆசை இதனால் விளையக்கூடிய கோபம் இது ரெண்டும் கர்மயோகம் செய்வதற்கு தடையாக இருக்கும் சாத்வீகமான ஆசை அளவுக்கு உட்பட்ட ஆசை தர்மமான ஆசை இது என்றைக்கும் கோபத்தை உண்டாக்காது பாபத்தை உண்டாக்காது ரஜோபுணத்தை உதித்த ஒன்று அதர்மமான ஆசையாக அல்லது அளவுக்கு அதிகமான ஆசையாக இருக்கணும் இது இரண்டும் கர்மயோகம் செய்வதற்கு தடையாக இருக்கணும் ஏன்னு சொன்னா அந்த ஆசை கோபமாக மாறும் கிடைக்கவில்லை என்றால் கோபம் வரும் இல்லை என்றால் பாவம் செய்தாவது அதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் வரும் கோபம் வரும் இல்லாது பாபம் செஞ்சாவது அதை அடைய அந்த ஆசையுடைய சுரூபம் எந்த ஒரு சுகமும் முழு திருப்தியை கொடுக்கவே கொடுத்தார்கள் ஒரு ராஜா இருந்தா சார் புராணத்துல வந்து டாக்டர்ல வந்து தன்னுடைய மைதனுடைய இளமையெல்லாம் வாங்கி ஏதோ ஒரு ஆறாயிரம் வருஷம் இளமையா இருக்கு வர வாங்கிட்டு தான் அதை இவர் வாங்கி பிறகும் கூட அவர் முழு திருப்தி வராது புரிஞ்சுக்கிறார் எந்த ஆசையிலே முழு திருப்தி அடையாதுங்கிற என்னத்தை புரிஞ்சுக்கிறார் அந்தி முழு திருப்தி வராது ராஜோன ஆசை திருப்தி வராது தர்மமான சாத்வீகமான ஆசை அளவான ஆசை திருப்தி படலாம் ஒருத்தர் வந்து ட்ரிங் சாப்பிடம் போதை சாஸ்திரம் ஆரம்பிக்காம நூறு எம்எல் ஆரம்பிக்கும் போதை வரணும் கடவுளை வாட்டிலே ஆசி சுண்ணி போனாலும் போதை வராது குடிக்காமல் இருக்கு பார்த்துருக்கோமா இல்லையா பார்த்துக்கணும் இல்லையா சொல்றாங்க அளவுக்கு அதிகமாக அதர்மான் திருப்தியும் அல்ல இருந்து விடுபடவும் முடியவில்லை அதனால இந்த அதர்மமான அஜோபுன ஆசைதான் நீ கர்ம யோகம் செய்ய விடாமல் தடுப்பது இன்னொன்னு சொல்ற உனக்கு உண்மையான பகைவன் என்னன்னா இந்த ஆசை அஜோக ஆசைகள் ராமனுக்கு எதிரி யாரு ராவணனுக்கு எதிரி ராம ராமணன் ராவன் எதிர்க்கு ராமன் எல்லாரும் எதிர்க்கு எதிரோன் பாண்டவன் ராமனு தெரிஞ்ச ஆரம்பிச்சான் உண்மையிலே அவங்களா இருக்கேன் துரியோதனுடைய பேராசையும் பொறாமையும் தான் அவனுக்கு எதிரி உண்மையில் பாண்டவர்கள் ராவணனுக்கு உண்டான காமம்தான் அவனுக்கு எதிரி இந்த காம்கிறது எல்லா சம்ஸ்கிருதத்துல எல்லா ஆசைக்குமே காமங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க இந்த சுலோகத்தில் பாத்தீங்கன்னா காமம் காமம் வரும் அது வந்து காமம்னா பொதுவாக ஆசை தமிழ் எனக்கு சம்ஸ்கிருத வார்த்தையை பாடுறது அந்த வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க உண்மையான பகைவன் இந்த அதர்மமான ஆசை ரஜோபணத்தை உதித்த ஆசைங்கிற ஒரு திருட இருக்கும் திருடுறான் அவனை கண்டுபிடிச்ச ஒருத்த சொல்லியிருக்கான் எனக்கு ஜென்ம எழுதி அடிதான் அவனை ஆசைப்படுத்த தெரிஞ்சே இருந்தேன் உண்மையான பகைவன் நம்மளுக்கு யாரும் கிடையாது நம்மளுடைய ரஜோ குணத்தில் அதர்மமான அளவுக்கு அதிகமான ஆசை தர்மமான ஆசை சாத்விகமான ஆசை எதிரி அல்ல அது துன்பப்படுத்தாது அழிமைப்படுத்தாது அப்படிங்கிற இந்த ஆசை தான் உனக்கும் எதிரி அது இருக்கக்கூடிய இடம் மனம் புத்தி அகங்காரம் இந்திரியங்களும் இந்திரியங்கள் மனம் புத்தி நான் ஒரு பைக் ஒரு கார் விரும்புறேன் போறேன் நான் ஒரு கால் வச்சிருக்கேன் ஷோரூம் போறேன் போனவன எனக்கு வந்து எனக்கு வந்து ஆசை சகாது மேலே வருது கால் ஃப்ரெஷ்ஷாக வருது நிறைய மழை வருது எனக்கு ஆசையத்துக்கு காரணம் கார்கள் உன்னுடைய இந்திரியங்கள் பார்க்குது முதல்ல மனசு என்ன பண்ணுது இது எப்படி பண்ணா நல்லா இருக்கும் இது வாங்கினா அப்படின்னு போடு புத்தி வாங்கலாம் முடிவு பண்ணணும் இதுதான் வந்து ஆசைக்கு காரணமும் இதுல அந்த பொருள்ல எந்த சுகமும் கிடையாது அதை இந்திரியங்கள் நினைப்பது பிறகு மனசு அதை என்ன பண்ணுறது அதில் அப்படியே சம்பந்தம் அடிமையாக்குறது பிறகு என்ன பண்ணுவோம் குறித்து அதை பண்ணுவோம் புத்திசன காம்பரமேஸ் பண்ணும் எப்படி இது பண்ணணும்னா ஒரு விஷயத்துக்கு அடிமையாகிடுவோம் அடிமையாகிட்டு கொஞ்சம் சிகரெட் குடிக்க அடிமை ஆயிடும் சிகரெட்லாம் குடிக்காத பண்ண நான் சீரட் குடிக்கிறேன்னா அந்த கண்ணியில் வேலை எப்படி சம்பளம் நடக்குது நாங்கள் எப்படி சாப்பிடுவோம் இப்படி ஒரு காம்பரமைஸ் டாஸ்மாக இருக்குன்னு நீங்கள் குடிக்கிறவங்களை கேட்டு பாருங்கள் நாங்கள் குடிக்கிறன்னா முடியாது பண்ணுவோம் நான் இப்படி இந்திரியங்கள் மனம் புத்தி இந்த ஆசைக்கு அடிமையாகி என்ன பண்ணுது நம்ம வந்து தூண்டி கர்மயோக வாழ்க்கையை முறையாக செய்ய விடாமல் தடுக்கின்றது அப்படி விட அதாவது இதிலிருந்து எப்படி விடுபடுவதுன்னு சொன்னால் முக்கியமானது ஞான யோகத்தின் படி கர்மயோகம் செஞ்சு ஞான யோகம் போய் ஆத்ம தர்சனம் ஆத்மா பக்தியை புரிஞ்சிருச்சுன்னா முழுசாக இந்த ஆசை நான் விடுபடலாம் இல்லாட்டி என்ன பண்ணணும்னா தர்மயோகப்படி முறையாக வாழணும் அதர்மமான ஆசையை படப்படாக்கூடாது தர்மமான ஆசையை அனுபவிக்கலாம் அளவோடு அனுபவிக்கலாம் ஆனால் அடிமையாகவும் அதற்கு அடிமையாக கூடாது இப்படியெல்லாம் இருந்தோம்னு சொன்னால் நாம் கர்மயோக வாழ்க்கையை முறையாக கடைப்பிடிக்கலாம் அதற்கு எந்த தடமையும் விடாம கங்கையில் ஒரு கம்பளி கூட குழிக்கிட்டு இருக்கான் மேருந்துட்டு குழு நாங்கள் ஜாஸ்தியாக இருக்குது ரசிகா ஒருத்தையே கம்பளி எடுத்து போயிருக்கான் இன்னொருத்த எடுத்து ரெண்டு ரெண்டு தான் போய் எடுத்துருக்கான் வரவே மாட்டேங்கு வாடா வாடா தான் விட்டுட்டு வாடா வர நான் விட்டுட்டேன் அது என்னை விடல என் முடிச்ச கம்பளியில் கரடி இந்த அது பிரஜோபனத்தில் உள்ளிட்ட ஆசையும் கோபமும் இந்த கர்மயோகம் செய்வதற்கு கதையாக இருக்கிறது அதை நீக்குவதற்கு நீ முறையாக இந்த கரும தர்மப்படி வாழ்நாள் இதெல்லாம் பயன் ஆத்ம தத்துவத்தை எல்லாம் துணிச்சு அண்டை சொன்னா இதை விடுபட்டு நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லி பகவான் நிறைவு செய்கின்றார் இப்போ கர்மயோகம் கர்மம்னா என்ன செயல் யோகம்னா சாதனை தான் இரண்டு விதமான வாழ்க்கை முறையை நம்ம பார்த்துட்டோம் கர்மயோகம் ஞானயோகம் கர்மயோக வாழ்க்கைங்கிறது இல்லற வாழ்க்கை யோக வாழ்க்கையை சொல்வார்கள் சொல்வார் யோகிகள் இல்லற வாழ்க்கையர்கள் ஞானயோக வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கை வட்டியா இருக்க இரண்டு வாழ்க்கை முறை பெரும்பாலான மக்களுக்கு எல்லாருமே சிறந்தது புறவரம் ஏற்றது கர்மயோக வாழ்க்கை தான் சிறந்தது அதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் சாஸ்திரத்தில் விதித்தபடி செய்ய வேண்டும் என்ன சொல்லு செயல் செய்யிருந்து நம்மளை உடம்ப பாதுகாக்கிறது ஒரு கடமை விசேஷமான கடமைன்னு சொல்லிடு பிறகு பிரலாய சித்த தர்மம் சொன்னாரு அதுக்கு ஐந்து விதமான வேள்களை சொன்னாரு அதெல்லாம் பார்த்தோம் கடமைகளில் விசேஷ தர்மம் சாமானிய தர்மம் பார்த்தோம் பிறகு பிராய சித்த தர்மம் பிராய சித்தத்துலேயும் விசேஷமான பிராய சித்தம் ஹோமம் பண்ணுறது யாகம் பண்ணுறது கோயிலுக்கு பாத யாத்திரை போகிறது சாமானியங்கிறது நம்ம டெய்லி ரொட்டீனில் இடை வழிபாடு காய்தந்தையரை காப்பாற்றுவது அது வந்து சாஸ்திரம் படிக்கிறது மனிதர்களுக்கு உதவி செய்வது மற்ற உயிர்களுக்கு உதவி செய்வது இதெல்லாம் பண்ணி என்ன பாவனையோடு செய்கிறது இறைவனுக்கு அர்ப்பண புத்தியோட செய்யணும் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் எல்லாம் பார்ப்போம் எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் கடவுள் வந்து கடவுளுடைய அர்ப்பணம் பண்ணி செய்யணும் பலன் கிடைக்கும் போது பிரசாத புத்தியோடு ஏற்றி கொள்ளக்கூடிய மனப்பான்மையோட செய்யணும் இதெல்லாம் பாவனையும் பார்ப்போம் கண்மையை வட்டிற்குண்டான பாவனை ஞானம் வந்தாலும் கூட உலகத்தை நல்வழிப்படுத்துவதற்காக லோகசங்க செல்புக்களை பார்ப்போம் மற்றவங்களுக்காக நடக்கணும் வீட்டில் அம்மா அப்பா குழந்தைகளுக்காக நல்லா நடந்தாலும் சமுதாயத்தில் பெரியவங்க மற்றவங்க நல்லா நடந்தாலும் ஆகவே மற்றவர்களை நல்வழிப்படுத்துவதற்காக இந்த கருவ வாழ்க்கையை நீ கடைபிடித்து வேண்டும் லோக சங்கரகத்திற்காக பிறகு இருக்கு தடை வந்து அதர்மமான ஆசையில் அளவுக்கு அதிகமான ஆசையின் இருக்கும் ஆகவே அதர்மமான ஆசைகளில் இருந்து தர்மமான ஆசைக்கு மாறி அதுவும் அளவோடு அனுபவித்து அதை முறையாக கர்ம யோகம் முறைப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் மனம் சித்தசுகியாகி இவ்வுலகத்திலேயே சந்தோஷமா இருந்து மற்றவங்களும் சந்தோஷமா இருந்து ஞான யோகத்திற்கு ஞானத்தை பெற்று நோக்க்சட்டை அடையலாம் அதோட மீது அடுத்த அத்தியாயம் இந்த கர்மயோகத்தை பத்தி சொல்றாரு ஞான கர்ம சந்யாச யோகங்கிறார்கள் இங்க செயல் அங்க செயல் செஞ்சுக்கிட்டே நீ சன்னியாச வரலாம் சொல்லுகிறார்கள் எல்லா காரியம் பார்த்து சன்னியாசமா இருக்க முடியும்னு ஒரு கருத்து சொல்ல போறாரு அது அடுத்த அத்தியாயத்துல பார்ப்போம்